கீதாச்சாரியனான பார்த்தசாரதி எம்பெருமானுடைய பரமானுகிரக விசேஷத்தினாலேயும் ஜெகதாச்சாரியரான சுவாமி எம்பெருமானாருடைய திவ்ய அனுகிரகத்தினாலேயும் அழகிய மனவாள மாமல்களுடைய திருக்கண் கட்டாட்சத்தினுடைய விக்ஷன்யத்தினாலேயும் சதாபிஷேக மகோத்சவைபவத்தை முன்னிட்டு நடக்கக்கூடிய இந்த உபன்யாசொடரிலே உபதேச ரத்தினமாலை என்கிறதான ஒப்புயர்வற்ற ஒரு பிரபந்தத்தினுடைய அற்புத பிரபந்தத்தினுடைய விஷயங்களை விண்ணப்பிக்கவோனும் என்பது பெரியோர்களுடைய நியமனம் சற்று முன்னால் பேசிய அட்வொகேட் சுவாமி இந்த சுவாமியோட அடிக்கனுக்கு கிட்டத்தட்ட இருபது அல்லது இருபத்தஞ்சு வருஷமாக அவருடைய சம்பந்தம் உண்டு சம்பிரதாய பணிகள் அவருடைய லௌகீக பணிகளை தவிர சம்பிரதாய பணிகள் ஏராளம் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதில் ஒன்னே ஒன்னு குறிப்பிட்டு சொல்லணும்னா வைஷ்ணவ சம்மேளனம்னு ஒன்று கொண்டார் மிகப்பெரிய ஒரு விஷயம் உபய சம்பிரதாயத்தை சேர்ந்த ஜியர் சுவாமிகள் அத்தனை பேரும் ஒரே மேடையில் திரட்டியதான ஒரு பெரிய பெருமையாக ஒருத்தருக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் அது ஆக செயற்கரிய செய்வர் பெரியோர் என்று சொல்லுவாள் அதுபோல செயற்கரியதான ஒரு விஷயத்தை செய்து காட்டிய ஒரு பெரியவர் அவர் இந்த உபன்யாசொடர்களை போடும் பொழுது பத்திரிகையிலே அடி பெயர் கிடையாது பத்திரிகையில பெயர் இல்லை அப்படின்னா காஞ்சிபுரம் சீபுரம் முதல்ல உற்சவத்துக்கு போனேன் கொண்டு வந்து காமிச்சு ஒருத்தர் மனுஷனுக்கு கேட்டுட்டே இருந்தா அவகாசம் இருந்திருக்காது அதனால அப்படின்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் ஒரு சில ரெண்டு பேரு சொன்னேன் அது அவரிடத்தே போய் கேளுங்க சொல்லி சில பேர் சொன்னேன் சரி இல்லை அடிய பத்தி இல்ல அவரிடத்திலேயே உள்ளூரை அடியனுக்கு என்ன காரணத்தினாலும் சுவாமி சேர்க்கலையே வருத்தம் உள்ளூர இருந்தது மற்றவாழ்லாம் கூப்பிடலன்னா அது விஷயம் வேற அவரோட அடியனுக்கு உண்டான சம்பந்தத்தினால அந்த விஷயத்தை சொன்னேன் அதனால ரொம்ப நாள பழகி பண்ணலன்னு ஒரு குரவு ஒன்று ஆனால் என்னை ஆளுடைய பெருடைய எப்படி இருக்கும்னு யாரும் சொல்ல முடியாது ஏதோ ஒரு சன்னிவேசத்தை உண்டாக்கி அதுல எப்படியோ அடியனை கொண்டு அத உள்ள நுழைச்சி ஏதோ அடியனுடைய மனசு கொஞ்சம் சாந்தி வரும்படியாக அதுல ரொம்ப பெரிய சாந்தி என்னன்னா மாமனிகள் விஷயமான பிரபந்தத்தை உபநியசிக்கும்படியான ஒரு பாகியத்தை கொடுத்ததான ஒரு பெரிய பெயர் இருக்கிறது உண்மையிலேயே இத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு தனி பேர் அடிய கிடைத்ததாக அடியுகிறேன் மாற்றற்ற செம்மன் மனவாள மாமணிகள் வந்திலனே ஆற்றில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே என்கிறார்கள் பெரியோர்கள் சேற்று கமல வயல் சூழ் சீரங்கேசர் சீதழைப்பா அதாவது மனவாள மாமணிகள் வந்திலனல் வரவில்லை என்றால் அவதாரம் பண்ணவில்லை என்றால் என்ன நடந்திருக்கும் கேட்டால் எத்தனையோ நடந்திருக்கும் பிரதானமாக இது நடந்திருக்கும் நான் திருவாயு மொழி இருக்கிறதே அது ஆற்றில் கரைத்த புலியாக போயிருக்கும் என்ன விஷயத்தை சொன்னார் இது மனவாள மாமணிகளுக்கு உண்டான ஒரு பெரிய வைபவம் அத்தனை திவுதேசங்களிலும் மனவாள மாமணியே இன்னும் ஒரு நூற்றாண்டிலும் என்பதாக ஒருமிடராக நம்ம அத்தனை பேரும் எம்பெருமான் திருமன்வாக பிரார்த்திக்கிறோம் அடியாறுகள் வாழ அரங்கநகர் வாழ சரகோப்பன் தந்தம நூல் கடல் சுகுந்த மண் உலகம் வாழ மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டிரும் என்னும் பிரார்த்திக்கிறோம் அப்ப இன்னும் நூற்றாண்டிரும்னா என்னன்னா அஜரல் வியாக்கியானம் மண் நாள் தொட்டு ஒரு நூற்றாண்டிரும் நாளைக்கு சொன்னோம்னா நாளை தொட்டு ஒரு நூற்றாண்டு அடுத்த நாள் சொன்னோம்னா அதிலிருந்து தொடங்கி நூற்றாண்டு நாள் இப்படி அன்னு தொடங்கி நூற்றாண்டிரும் என்று சொல்ல சொல்ல மணவாள மாமுடைய பெருமை அப்படிப்பட்டதான ஒரு உகமதான ஒரு பெருமை என்று காட்டுகின்றன நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய சம்பிரதாயத்திலே எத்தனையோ ஆச்சார சேட்டர்கள் அவதரித்திருந்தாலும் ஜெகதாச்சாரதான சுவாமி எம்பெருமானாருக்கு உண்டான பெருமை ஒருவருக்கும் சொல்லப் இந்த உபதேச ரத்னமாலை என்கிறதான ஒப்பு பெற்ற பிரபந்தத்தினுடைய சாரமே எதிராசருடைய இன்னருளுக்கு இலக்காகி சதிராக வாழ்வது என்பதுதான் அதற்கு பலஸ்ருதி அருளை செய்கிறார் மணவாள மாமணிகள் உபதேச ரத்னமாலை பிரபந்தம் சேவிப்பதனாலே என்ன பலன் என்ன சொல்ல வேணுமானால் இந்த உபதேச ரத்னமாலதன்னை சிந்ததன்னெல் நாளும் சிந்திப்பார் எந்த எதிராசர் இன்னருளுக்கு என்றும் இலக்காகிறார் என்றும் இலக்காகி வாழ்வு வாழ்வானது நமக்கு கிடைக்கும் என்னும் விஷயத்தை அருளி செய்கிறார் மனவாள மாமணிகள் முதல்ல ஒரு பிரபந்தத்தை சொல்ல அந்த பிரபந்தத்திற்கு உண்டான திருநாமம் என்னன்னு சொல்லணும் ஒரு ஒரு பிரபந்தத்துக்கு ஒரு ஒரு திருநாமம் இந்த பிரபந்தத்திற்கு மனவாள மாமன்கள் அதுக்கு உண்டான திருநாமத்தை சூட்டிட்டார் இந்த உபதேச ரத்தினதனை என்று இந்த பிரபந்தத்திற்கு உண்டான திருநாமம் உபதேச ரத்தின மாலை என்று மாமனிகளே ஸ்பட்டமாக காட்டிட்டார் அதனால மாமனிகளுடைய திருவாக்கினாலேயே இந்த பிரபந்தத்திற்கு உபதேச ரத்தின மாலைங்கிறதான திருநாமம் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது முக்கியமான ஒரு விஷயம் இந்த வியாக்கியானம் அருளி செய்த பெரியோர்களிலே வேதாந்த விஷயமான வியாக்கியானங்கள் அருளி செய்த பெரியவர்கள் வேதாந்த சாரமான விஷயங்களை அருளி செய்தவர்கள் இன்னு பிரித்தோமையானால் அதிலே முதன்மையாக இருப்பவர் என்று சொல்ல வேண்டுமானால் லோகாச்சாரியாய உறவே கிருஷ்ணபாதஸ்தூனவே சம்சார போகி சந்தட்ட ஜீவஜீவாதவன் இன்னும் கொண்டாடப்படுகின்ற பிள்ளை உலகாரியனை குறிக்கும் பிள்ளை உலகாரியனுடைய அருளிச் செயல்களுக்கு வியாக்கியானம் செய்வதையே தன்னுடைய வாழ்நாளிலே முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் முழுதும் நமக்கு அவை பொழுதுபோக்காக பெற்றோம் பின்னை ஒன்றுதலில் நெஞ்சு பெயராமல் பெற்றோம் பிறர் மெனுக்கும் பொறாமையல்லா பெற்றோமே என்னும் ஆர்த்தி பிரபந்தத்திலே மணவாள மாமணிகள் தன்னை குத்து அருளி செய்கிறார் முன்னவராம் நம் குறவர் மொழிகள் உள்ள பெற்றோம் என்கிறார் நம் குறவர்கள் யார் விசாரணை பண்ணால் பெரியவர்கள் நம் குறவர்கள் என்ன அடமொழி விசேஷம் பெற்றார் மாமுனிகள் நம் குரவர்கள் யார் என்று கேட்கிறார் அதாவது உலோகாச்சாரியர் சூத்திரங்களாக அருளி விட்டார் சூத்திரங்களாக அருளி செய்தால் அந்த சூத்திரத்திற்கு உண்டானதான அர்த்தத்தை வெறும் அப்படி படித்து பார்த்தோமா நம்மளால் அறிந்து கொள்ள முடிகிறதான முடியாது அப்ப அதற்கு என்ன செய்யணும் என்னால் வியாக்கியானம் அருளி செய்தால் ஒழிய அதற்கு உண்டான அர்த்தம் புரியாது புலரோகாச்சலுடைய பல சிசுக்திகள் அவரது சுலபம்னு சொல்றாள் அதுல பல சிசுக்திகளே நமக்கு அர்த்தத்தை விசுவிக்க முடியாதபடி இருக்கிறது அவைகளெல்லாம் நமக்கு தெள்ள தெளிவாக காட்டியதனாலே மனவாள மாமல்களுக்கு காமணி என்றதான ஒரு இந்த திருநாமம் ஒரு இதெல்லாம் மாமளுடைய மிகப்பெரியதான ஒரு பெருமை இனி இந்த பிரபந்தத்திற்கு உண்டான பெருமை என்ன என்பதை பற்றி அடியன் விண்ணப்பிக்கிறேன் அடியான் கரெக்டா எட்டான்னு சொல்லிட்டா இப்ப இதுல என்ன ஒரு கஷ்டம்னா ஒரு ஒரு பிரபந்தம் ஒரு ஒரு நாளைக்கு சொல்லிட்டே போட்டிருக்கா இப்ப உபதேசத்தனமான நடா இருக்குன்னா இத்தனை பிரபந்தத்துடைய சாரத்தை எதி வச்சிருக்கேன் இப்ப இருபத்தி நாலு பிரபந்த உண்டான விஷயத்தை இதுக்குள்ள கொண்டு அடக்கியிருக்கார் இப்ப இத்தனையும் சேர்த்து நான் சொன்னோம்னா எல்லாருக்கும் ஒரு பிரபந்தத்துக்கு ஒரு நாள் அப்படியே எனக்கு சேர்த்து ஒரு நாள் கொடுத்துருக்கா தப்பு சொல்லலை அதாவது விஷயத்துடைய கனத்தை உத்தேசிச்சு அப்படியே சொல்றேன் விஷயம் அவ்வளவு எல்லோருமே சாதாரணமாக என்னென்ன சொல்றப்பா உபதேச ரத்தின மாலைன்னா என்ன இருக்கு இதுல ஆழ்வாரிக்கு பிறந்தார் நட்சத்திரத்துல பிறந்தார் இவ்வளவு தானே சொல்ல போறாள் இதுல என்ன இருக்கு இது நமக்கு தெரிஞ்சது என்ன ஒரு விஷயம் வரும் பொய்யை ஆழ்வார் இங்கே பிறந்தார் இந்த மாசத்தை பிறந்தார் நட்சத்திர பிறந்தார் புதத்தாழ்வார் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது சுவாமி இதை மாமனிகள் ஒரு பிரபந்தம் விட்டு சொல்ல வேண்டிய அவசியம்னா இன்னும் ஒரு மிகப்பெரிய விசாரம் வரும் இப்போ வரல அறுநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்தது இப்ப வந்தது பெரிய விஷயம் அல்ல எதற்காக மாமனிகள் இப்படி பிரபந்தத்தை அமைக்க வேணும் என்ன முதலிலே அடியர் காரணத்தை சொல்றேன் மாலை மாலை சம்பிரதாயத்திருமாலை திருமலை அறியார் என்று சொல்றாள் அது ஒரு மாலை அது மட்டுமா ஆண்டாள் நாச்சியார் சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே என்கிறார் அவளொரு மாலை சூட்டினாள் சங்க தமிழ் மாலை என்று அவள் ஒரு மாலையை சூட்டினாள் அதற்கு அப்புறம் பொழ்வார் வையம் தகலியா வார்கடலை நெய்யாக வைய கதிரோன் வழக்காக செய்ய சுடராழியான் அடிக்கை சூட்டினேன் சொல் மாலை அவர் ஒரு மாலையைச் சூட்டினார் சூட்டினேன் சொல் மாலை நீங்குகனான் அடுத்து வந்த பூத தாழ்வார் சொல்றார் யானே இருந்தமிழ் மாலை இருந்தமிழ் மாலை இணையாக சொன்னேன் அதாவது தமிழ் மாலையை சேர்த்து சொன்னேன் என்று பூத தாழ்வாரும் சேர்த்து விஷயத்தை சொல்றார் இப்படி ஆச்சாரியர்கள் நம்மாழ்வாரை பத்தி சொல்லணும்னா அவருடைய திருவாயுமொழி எத்தனை இடத்த சொல்றாரு தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் நாட்கமல் மகிழ் மாலை மார்கினம் அவரே மகிழ்மாலை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர் அவர் சமர்ப்பிக்கக்கூடிய மாலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் எப்படினா செயலில் சொல்லிசை மாலை குற்றேவல் செய்து ஆய்ந்த தமிழ் மாலை ஏத்திய தமிழ் மாலை உரிய சொல் மாலை சொன்னேற்பட்ட தமிழ் மாலை தொண்டர் கமுதுண்ண சொல் மாலை பாட்டாய தமிழ் மாலை குருகூர் சடகோப்பன் சொல் மாலை அச்சொன்ன மாலை பூசும் சான்றன் நெஞ்சமே புனையும் கண்ணி எனது வாசகம் செய்யும் மாலை அதற்கப்புறம் வான்பட்டாரையை வாசகம் செய்யும் மாலை என்று நாட்கமழ் மகிழ் மாலை மார்பினன் மான மாறன் சடகோப்பன் இத்தனை மாலைகள் எம்பெருமானுக்கு சோர்ப்பிக்கிறான் இதைகளெல்லாம் இன்னும் சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை மாலைகள் சூட்டினார்கள் ரகசிய கிரந்தங்கள் வந்த பொழுது பரம காரமிகரான பெரியவாச்சான் பிள்ளை மாணிக்க மாலை என்று ஒரு கிரந்தத்தை அருளிச் செய்தார் இரகசியங்களையே தன்னுடைய புதிந்து வைத்திருக்கக்கூடிய அந்த கிரந்தத்திற்கு மாணிக்கம் என்று ஒரு பெயர் சூட்டினார் அதற்கு மாணிக்க மாலை என்று பெயர் அதை அடியொற்றி வந்தார் லோகாச்சாரியரான பிளலோகாச்சாரியர் அவர் அஷ்டாதச ரகசியங்கள் என்று பதினெட்டு நூல்கள் அருளிச் செய்தார் அதில் ஒரு நூல் நவரத்ன மாலை என்று அவர் ஒரு மாலை சூட்டினார் நவரத்னம்னா ஒன்பது ரத்தனங்கள் பதிக்கப்பட்ட மாலை அர்த்தம் அப்ப ஒன்பது ரத்தனம் ஒன்பது ரத்தனம் இருக்குதனானவன் எப்பெருமாடத்திலே அனுஷ்டித்தவன் எப்படி நினைக்க வேணும் என்று ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் எப்படி இருக்கணும்னா தன்னை பற்றி தன்னையும் அப்புறம் விரோதியான சரீரத்தையும் இந்த சரீரமானது இவனுக்கு ஆத்மா இவனுக்கு விரோதியாக இருக்கிறது அது எப்படி இருக்க வேணும் நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேணும் என்ற விஷயம் என்ன அதுக்கப்புறம் தேகத்தை பற்றி வரும் மற்றவர்களை பற்றுக்கள் நம்முடைய தேகத்தை பற்றி வரக்கூடிய தேக பந்துக்கள் எல்லாம் இருக்கிறார்களே அவர்களை பற்றி என்ன சம்சாரிகள் மற்ற சம்சாரிகள் என்ன தேவதாந்திரங்கள் தேவதாந்திரங்கள் விஷயத்திலே நாம் நடந்து கொள்ள வேண்டியவைகள் என்ன ஸ்ரீவைஷ்ணவர்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆச்சாரர்கள் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பிராட்டினுடைய விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் விஷயத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறதான ஒன்பது ரத்தினத்தை அமைத்து நவரத்ன மாலை என்னொரு கிரந்தத்தை அருளி செய்தார் புல்லலோகாச்சாரியர் இவைகள் எல்லாம் இப்படி பெரியவாச்சான் பிள்ளையும் புல்லலோகாச்சாரியும் அடி ஓற்றிய வேதாந்தாச்சாரியர் திரமிடோபரிஷ தாத்பரிய ரத்னாவளி அவர் ஒரு ரத்ன ஆவளி சமர்ப்பித்தார் திரமிட உபனிஷத் தாற்பரியம் திருவாயு மொழி ஆகிற காட்டும் முகமாக தாத்பரியமாக ரத்னங்களைக் கொண்டு தொகுக்கப்பட்ட ஆவளி என்ன ஒரு ஆபரணத்தை அவர் சமர்ப்பித்தார் இவைகளெல்லாம் ச ச ச சேர்ந்தது இத்தனை ஆபரணங்கள் இருந்தது கொஞ்ச நேரம் முன்னாடி கேட்டார் மணவாள மாமழுக்கு என்ன பெருமைன்னா எத்தனையோ பெருமை இருக்கலாம் ஒரு பெருமை அவரை தவிர நம்பிள்ள எங்கேயாவது உபதேசத்திரமாலை பத்தி தெரிந்து கொண்டிருப்பாரா சிவசனபூஷணத்தை தேசியனுக்கு அந்த கிரந்தங்களை பத்தி தெரிஞ்சிருக்க போறதா இல்லையே இத்தனை நாதமுனிகள் தொடங்கி புலலோகாச்சார் வேதாந்தாச்சார் பர்யந்தமாக உள்ள திருவாய்மொழி பிள்ளை பர்யந்தமாக உள்ள அத்துணை ஆச்சாரியுடைய கிரந்தங்களையும் சேவித்த ஒரே பூர்வாச்சார்கிறதான பெருமை மணவாள மாமணிகள் ஒருவருக்கு தவிர வேறு யாருக்கும் என்பது ஒன்றே மாமணியுடைய பெருமை எப்படிப்பட்டது என்ற விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கணும் அதனால தான் அவருக்கு விசத வாட்சிக்காமணி ஒரு திருநாமத்தை விசத திருநாமத்தை யார் சூட்டினார்னு தேடிதடி எங்கேயும் கிடைக்கல யார் அவருக்கு இந்த திருநாமத்தை விசத ஒரு திருநாமம் அவருக்கு கொடுத்துருக்காள் எப்படிப்பட்ட ஒரு திருநாமம் வருக்கு என்று அதை நினைச்சு நினைச்சு பூரிக்கலாம் மனவாள மாமணி அப்பகை சற்று முன்னாள் செய்தார் வரவரமுனி பிரித்தேரஸ்துமே நித்திய யோகா எம்பெருமானாருடைய சம்பிரதாயத்தில் எம்பெருமானார் தரிசனம் என்னே இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்த இந்த தரிசனத்திலே மனவாள மாமுடைய சம்பந்தமுடைய அடியார்கள் வேணும் என்று பிரார்த்திக்கலாமா என்று விசாரம் பண்ணால் நம்முடைய ஆச்சாரியால் எம்பெருமானார் வேறல்ல மாமுனிகள் வேறல்ல இங்கிறதான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு இனி இந்த பிரபஞ்சத்திலே உண்டான இந்த பிரபந்தத்திற்கு அவர் சூட்டின திருநாமம் உபதேச ரத்தினம் மாலை இதில் மூன்று பதங்கள் இருக்கிறது மாலை ரத்தின மாலை உபதேச ரத்தின மாலை இனிதை மூன்றாக பிரித்து கொள்ள வேணும் மாலை என்பதுக்கு அர்த்தம் இத்தனை மாலை சுட்டினான்னு சொல்லுட்டேன் ரத்தினம்னு சொல்லிட்டாலே ரத்தினம்னா என்ன அர்த்தம்னு கேட்டாள் எதை ரத்தினம்னு சொல்றதுன்னா நம்ம சரீரம் இருக்கிறது நம்ம சரீரத்தை நன்னா போஷிச்சு காட்டினா நடா பண்ணோம்னா பவழ மாலை போட்டுக்கலாம் முத்து மாலை போட்டுக்கலாம் நிறைய தங்கத்திலையும் வைரத்திலையும் பண்ணி போட்டுண்டாள் நம்முடைய சரீரம் அவுஜ்ஜல்யமாக பிரகாசித்து எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆக சரீரத்துக்கு ஔஜ்ஜல்யகரமாக இருக்கக்கூடிய ரத்தனங்கள் எத்தனையோ இருக்கிறது நவரத்தனங்கள் எத்தனையோ இருக்கிறது அவரவர்களுக்கு உண்டான சக்திக்கு தகுந்தாப்போ அதை வாங்கி அவாவா போட்டுக்கலாம் அது சரீரத்துக்கு உண்டான ரத்தனங்கள் சரீரத்துக்கு உண்டான ரத்னங்கள் இருக்கிறதே ஆத்மாவை ஔஜ்ஜல்யகரமாக பிரகாசிக்க வைக்கும்படியான ரத்தனங்கள் ஏதேனும் உண்டா என்று விசாரம் பண்ணால் நம்முடைய பூர்வாச்சாரிகள் ஆத்மாவுக்கு ஔல்யகரமான ரத்னங்கள் என்று எதை சொல்லலாம் என்று கேட்டார் உடனே நம்முடைய பூர்வாச்சாரர்கள் விசாரம் பண்ணி முடிவு கட்டினால் இந்த ஆத்மாவுக்கு என்று இருக்கக்கூடிய ரத்னம் எதுதானா சாஸ்திரங்கள் தான் இந்த ஆத்மாவை பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஆத்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை நன்றாக நமக்கு காட்டுபவை எது அவை சாஸ்திரங்கள் ஆக சாஸ்திரங்கள் தான் ரத்னங்கள் சொல்ல வேண்டும் என்னும் விஷயத்தை சொன்னார் உடனே அடுத்த கேள்வி கேட்டால் என்ன சொல்றானா சாஸ்திரார்த்த ஜானத்தாலே இப்ப இந்த சாஸ்திர ரத்தத்தை தெரிந்து கொள்வதனால இந்த ஜீவனுக்கு என்ன ஏற்படுகிறது கேட்டால் இந்த ஜீவனுக்கு சத்தானது உண்டாகிறது நல்ல கதியானது இந்த ஜீவனுக்கு உண்டாகிறதுக்கு ஒரு நல்ல கதி உண்டாக வேண்டுமானால் அபியாசம் பண்ண வேண்டும் என்கிறதான விஷயம் சாஸ்திரமாக இத்தினத்தை அபியாசம் பண்ண வேண்டும் என்கிறதான விஷயம் காட்டப்படுகிறது பிளலோகாச்சாரியர் தாம் அருளி செய்த ரத்தினம் என்று சூடும்படியாக ரெண்டு கிரந்தத்துக்கு பெயரிட்டார் உண்டு நவரத்தன மாலை மற்றொன்று சிவச்சன பூஷணம் வச்சன பூஷணம் என்று பூஷணம்னா தரிக்க தரிக்கப்படுவது ஏதோ அதற்கு பூஷணம் ஆபரணம்னு பேர் என்ன சீவச்சன பூஷணம் அப்படின்னா இந்த சீவச்சன பூஷணத்துக்கு ஈடு எணையில்லாத ஒரு உரை மாமூலிகளாலே அருள் செய்யப்பட்டது அதிலே அன்னபுகழ் அன்னபுகழ் உடும்பை அண்ணல் உலகாசியன் இந்நருளால் சீதகலை யாவையிலும் முன்னில் திகழ் வச்சன பூஷணத்தின் சீர்மை ஒன்றுக்கும் இல்லை எதுக்கும் இல்லை இதற்குண்டான வைபவம் வேற எதுக்குமே இல்லை புகழ அது மட்டும் சொல்லல அடுத்த ஒரு வார்த்தை சொன்னார் புகழல்ல புகழல்ல இவ்வாறு மெய் இப்போதும் என்ன அடுத்த விஷயத்தை அருளை செய்கிறார் இவ்வளவு விஷயம் சொல்றாரே எதுக்கு அப்படின்னு கேட்டார் அந்த சீவச்சன பூஷணத்தை அவதாரிக்க இல்லையே மனவாள மாமணிகள் இந்த சிவச்சன பூஷணம் என்ன ஏன் பேரிட்டார் பிளோகாச்சாரியர் என்பதை பற்றி விசாரம் பண்றார் அவர் அனுசந்திக்கிறார் அனுசந்தா தாக்களுக்கு ஔஜல்யகரமாயிருக்கையாரே இதற்கு வச்சன பூஷணம் என்ற திருநாமம் என்கிறார் அனுசந்தா எதை அனுசந்திக்கவர்கள் எம்பெருமானை பற்றியோ எம்பெருமானுடைய அடியார்களை பற்றியோ அவன் அடியார்களுடைய அடியார்களை பற்றியோ அனுசந்திக்கக்கூடியவர்களுக்கு ஔஜ்ஜொல்யகரமாக ஒளி நிறம் பெறும்படியாக இருக்கக்கூடியது எதுவோ பூர்வாஜாருடைய வச்சனங்களைக் கொண்டு தொகுக்கப்பட்ட பூஷணமாக இருப்பதனாலே இதற்கு வச்சன பூஷணம் என்கிறதான திருநாமம் இடப்பட்டது என்னும் விஷயத்தை சொல்றார் அப்ப இதுல இருந்து எது எது ரத்னம்னு கேட்டார் ஆகையாலே அவசிய ஞாதவிய சாஸ்திரங்களே உப உபாதய தமமான ரத்தனங்கள் ஆக எது ரத்னம் என்ன மாமனிகள் திருவுள்ளத்தாலே காட்டுகிறார் என்றால் அவசியம் நம் அறிந்து கொள்ள ஞாதவிய அறிந்து கொள்ள வேண்டிய உபாதைய கை கொள்ள வேண்டிய அறிந்து கொள்ள வேண்டிய கை கொள்ள வேண்டியவைகள் எவைகளோ அந்த சாஸ்திரார்த்தங்களே ஔஜல்யகரமான ரத்தனங்களாக நமக்கு காட்டப்படுகின்றன என்ற விஷயத்தை சொல்றார் வைகுண்ட தீக்ஷிதையும் ஒரு கிரந்தம் அதிலே ஒரு ஸ்லோகம் அநேகமாக நம்முடைய ஆச்சாரர்கள் அனைவரும் அதுலிருந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமா எடுத்து காட்டுறான் அசாரம் அல்பசாரம் சாரம் சாரதரம் தியஜேத்து பஜேத்து சாரதமம் சாஸ்திரே சமுத்திர ரத்னாக்கரை இவாமிர்தம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இதை பத்தி பெரிய விசாரங்கள் நம்முடைய ஆச்சாரர்கள் பண்ணிருக்கா நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோமே எது சாரம் எது அசாரம் என்று தெரியாமல் இருக்கோம் இருக்கு அசாரம் என்ன விஷயத்தை சொன்னார் அசாரம் தான் என்ன அப்படின்னு கேட்டார் வேதம் இருக்கிறது ஆமா நான்கு வேதங்கள் இருக்கிறது வேதத்துல சொல்லப்பட்ட எல்லாத்தையுமே நம்மளால கொள்ள முடியாது இல்லையே திரைகுண்யா விஷயா முக்குணம் கலசினதன்றோ வேதம் என்று கீதாச்சாரியொளி செய்கிறார் கூடியதான அந்த வேதத்திலே கை கொள்ளத்தக்கவை இவைகள் விடத்தக்கவை இவை சில இருக்கு அப்ப அசாரமான விஷயங்கள் வேதத்துல இருக்கான்னு இருக்கு என்கிறாள் நம்முடைய ஆச்சாரம் எப்படி இருக்குன்னா வேதத்தில் ஐகிக்க ஆமுஷ்மிக்க ஐஸ்வர்ய பிரதிபாதக பாகம் அசாரம் என்று பிரித்தார்கள் வேதத்திலே எப்படி சொல்லப்படுறான் ஆமுஷ்மிக்க ஐஸ்வர்யங்கள் இந்த ஐஸ்வர்யம் போனம் செய்யு அஸ்வமேதம் செய்யுகாதிகள் முதலானவை அடை இன்னும் இருக்கிறதே அவைகளெல்லாம் வேதத்தினாலே காட்டப்படுகின்ற அசாரங்கள் என்ன பெரியவர்கள் பிரித்தார்கள் அடுத்து சொன்னார் அல்பசாரம்னா எது அல்பசாரம் என்று கேட்டான் அல்பமாக சாரம் கொஞ்சம் சாரமாக இருக்கிறது என்று எதை சொல்லலாம் என்று கேட்டாள் அதுக்கு பதில் சொல்றாள் ஆத்ம ஆத்ம பிராப்தி தத் சாதன பிரதிபாதக பாகம் ஆத்ம பிராப்தி அதாவது ஆத்மாவிற்கு கஷேமத்தை விளைவிக்கக்கூடியதான சாஸ்திரம் என்று காட்டப்படுகின்ற விஷயங்கள் வேதத்தில் இருக்கிறதே அதை அடைவதற்கு ஆத்மா நல்லகதி அடைவதற்கு எது விஷயங்களாக வேதத்தில் காட்டப்படுகின்றதோ அந்த பாகத்திற்கு அல்பசாரம் என்று திருநாவும் கைவல்யாதிகள் முதலானவைகளை அல்பசாரம் என்னும் விஷயத்தை விசாரம் பண்ணாள் அடுத்து சாரம் எதுன்னு கேட்டாள் எது சாரம் தான் பிராப்தி தத் சாதன பக்தி பிரதிபாதக பாகம் தான் பரமாத்ம பிராப்தி எம்பெருமானை அடைவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடிய பக்தி இருக்கிறதே அந்த பக்தி எதுவோ அதுவே வேதத்தாலே காட்டப்படுகின்ற சாரமான விஷயம்னு சொன்னால் அடுத்தது கேட்டாள் சார தரம்னு அடுத்த ஒன்று சொன்னாள் எது சார தரம் என்று கேட்டாள் பகவத் அனுபவம் இப்ப எம்பெருமானை அடைந்து விட்டான் எம்பெருமானை சேவிக்கிறான் சேவிச்ச உடனே என்னடாது அப்படின்னா அப்படி என்னுடைய ஆச்சாரியர் ஸ்ரீரங்க நசமாச்சாரிய சுவாமி ரிஷய சொல்ல கைங்கரியத்தில் களை அறுக்கை என்று உங் சுப்படியில் சொல்றாரு இதெல்லாம் இப்படி சொன்னா ஜனங்கள் கேட்பாளா கேட்க மாட்டார் என்ன உதாரணம் சொல்லணும்னுவர் பார்சாதி கோவில பெருமாளுக்கு சக்கர பொங்கல் கண்ட்ரோலை பண்ணி எம்பெருமாளுக்கு தடிய விடணும் அப்படின்னா அது கைங்கரியம் எனக்கு சக்கர பொங்கல் ஆசையா இருக்கு அதுக்காக நான் பார்சாதிக்கு சக்கர பொங்கல் விடுறேன் சொன்னா அது பேர் கைங்கரியம் இல்ல அப்போ அது ஒரு கைங்கரியமானா நான் அந்த கெங்கிரியத்துக்கு என்னடா பேருனா சுவார்த்த கெங்கரியம் என்னது திருநாமம் சூட்டினார் நம்முடைய பெரியவர்கள் சுவார்த்தம்னா என்னன்னா தம்முடைய ஆனந்தத்திற்காக செய்கின்ற கைங்கிரியத்துக்கு சுவார்த்தம் நம்முடைய அழ்வார் இங்க மட்டும் அல்ல பரமபத்தை கூட்டி இருக்குங்க மருந்தே தங்கள் போக மகிழ்ச்சிக்கு பெருந்தேவர் குழாங்கள் பிதற்றும் பிராளுங்கிறார் மருந்தே தங்கள் போக மகிழ்ச்சிக்கு தன்னுடைய போகம் பிரதானம் என்ன ஸ்வப்பகிரணத்தினுடைய கடைசி சூத்திரமாக மரபாள மாமல்கள் மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்ன என்ற என்ன ஒரு சூத்திரம் போட்டார் புலோகாச்சியார் அதுக்கு வியாக்கியானம் பண்ணார் அப்போ மருந்தே நங்கள் போக மகிழ்ச்சிக்கு என்ன தேவர்கள்லாம் எப்படா இருக்கா கெங்கிரியம் செய்கிறாள் செய்தி செய்த வாழ்க்கைக்கு என்னடா ஆனந்தம் வருது அந்த ஆனந்தம் வர வர இன்னும் நமக்கு ஆனந்தம் வரவேணுமே என்பதற்காக எம்பெருமானுக்கு கெங்கிரியம் செய்கிறாளாம் அது சுவார்த்தம்னு சொல்றாள் அதுக்கு நம்முடைய ஆச்சராய் திருமாவன் சூட்டினாள் அதுதான் சார சாரதரம் என்ன சொல்ல வேண்டுமானால் அது சாரதரம் அப்ப சாரதமம் எதுன்னு கேட்டான் இப்ப பஜேத் சாரதமம் சமுத்ரத்னா கரைவாமிருத்தம்னு சொல்லிவிடுத்து சாஸ்திரம் சாரதமத்தை கொள்ள சாரத்தை தள்ளு அசாரத்தை தள்ளு அல்பசாரத்தை தள்ளு சார தரத்தை தள்ளு சாரதமத்தை கொள்ளு என்று சாஸ்திரம் சொல்றது எது சாரதமும் கேட்டாள் பரார்த்த கேங்கரிய தத் சித்தோபாய பிரதிபாதக பாகம் எதுவோ அது சாரதமும் என்கொழி செய்கிறார்கள் பரார்த்த எம்பெருமானுக்கு செய்கின்ற கேங்கரியத்தினாலே கடியனுக்கு ஆனந்தம் எம்பெருமானுக்கு ஆனந்தம் கைங்கரியத்தாலே என்ன பலன் அல்ல பலன் என்று இருக்கக்கூடியது எதுவோ அதுக்கு பரார்த்த கெங்கரியம்னு நூறு அழகான விஷயத்தையும் சொல்லுவார் இருபத்தி நாலு மணி நேரம் டிவியில இருபத்தேரம் எவெருமானுக்கு கைங்கரியம் செய்வதனால என்ன பலன் நன்னு கைங்கரியமே பலன் கைங்கரியமே புருஷார்த்தம் என்று நினைக்க போனுமே அந்த கைங்கரியமே புருஷார்த்தம் என்று நினைக்கக்கூடியதுவோ அதுதான் சாரதமம் என்று நம்முடைய ஆஜர்கள் அருளி செய்கிறார்கள் ஆக இத்தனை விஷயங்களாக பஜேத்து சாரதமம் சமுத்ரத்னாக்கர இவாமிரதம் என்று சொல்லிட்டாள் அப்ப சாரதமத்தை கொள்ளவோனும்னா அப்ப சாரதம்தான் ரத்னம் என்கிறதான சப்தத்துக்கு அர்த்தம் என்று சித்திக்கிறது அப்ப ரத்னம் எது சாரதமமான சாஸ்திரம் எதுவோ கொஞ்சம் அடியன் கட்டமா பேசுறேன்னாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோவோ ஏன்னா விஷயத்தினுடைய கணம் அப்படி இருக்கிறதுனால அநேகமாக எல்லோருக்கும் புரியும்படிதான் பேசுறேன்னு அடிய நினைச்சுன்னு பேசுருக்கேன் அதனால முகத்துல பார்த்தாலே தெரிஞ்சிடும் இருந்தாலும் விஷயம் அந்த பிரபந்தத்தினுடைய வைலட்சணியை எப்படி இருக்குன்னு சொல்ல வேணும் ஒரு நிர்பந்தத்தினால சில விஷயங்கள் பிரயோகம் பண்ண வேண்டியிருக்கு என்பதை சதசிலே விண்ணப்பிக்கிறேன் ஆக சாரதமும் சொல்லக்கூடியதுவோ அது ரத்தம் தான் ஆஜரால் கேட்டா இப்ப சாஸ்திரத்தை கை கொள்ள வேணும்னு சொல்லிட்டாலே பராத்த கைங்கரியத்தை எம்பெருமாடைய முகமலத்திற்கு உண்டான கைங்கரியமே கொண்டோம்னு கேட்டாலே இதை சாஸ்திரத்தை கொண்டுதான் தெரிந்து கொள்ள வேணுமா என்ன அடுத்து விசாரம் பண்ணா நம்முடைய ஏன் சாஸ்திரம்னா என்னன்னு கேட்டார் எதவனை சாஸ்திரம் சொல்லலாமே அப்படின்னு கேட்டாள் பனவாள மாணவிகள் இந்த பிரபந்தத்துக்கு பேர் சூட்டினார் ரத்தின மாலை என்று சூட்டவில்லை உபதேச ரத்தின சூட்டினார் உபதேசம் உபதேசம் என்று ஒரு விஷயத்தையே வளர்த்து செய்கிறார் என்ன உபதேசம் இது என்ன பெரிய உபதேசம் இருக்கு பொய்கை ஆழ்வார் திருக்கடன்மல்லையில பிறந்தார் காஞ்சிபுரத்துல பிறந்தார் புதத்தாழ்வார் திருக்கடன்மலையில பிறந்தார் பெயாழ்வார் மயிலாப்பூர்ல பிறந்தார் திருமொழி சாழ்வாளர் திருமொழி சேர் பிறந்தார் இது உபதேசமா ஒண்ணும் தெரியலையே இதுக்கு எந்த உபதேசம் எழுதினாள் உபதேசம் என்ற சப்தத்திற்கு நிகழ் மூன்று விதமான அர்த்தம் காட்டுகிறது என்ன அர்த்தம் சொல்றதுனா ஞானபோதனை என்று ஒரு அர்த்தம் அடுத்த அர்த்தம் என்னடா அப்படின்னா மந்த்ரோபதேசம் என்று ஒரு அர்த்தம் மூன்றாவது அர்த்தம் ரகசியமாக இணங்க வைத்தல் ரகசியமாக யார் கேட்கிறார்களோ அவர்களை இணங்க வைத்தல் ஆகிய மூன்று விஷயங்களை காட்டியது சம்ஸ்கிருத பிரகாரம் வியாக்கர ரீதியில இருக்கு நம்முடைய ஆச்சரியால் உப அதாவது உபதிஷதே உபதேசா உபதிஷேபேஷா அப்படின்னா என்ன அர்த்தம்னா உப என்ற சப்தத்திற்கு என்ன உபர்க்ஸ் சொன்னாலும் உப என்று சொன்னால் அருகிலே உப நயனம் இருக்கு உப என்று சொன்னால் பக்கத்திலே நயனம்னா என்ன கண் பக்கத்துல ஒரு கண்ணா அப்படின்னு பேராந்தானா பிரம்மத்தை பற்றியதான ஒரு கண் அது உபநயனம் பிரம்மமாகறதை எதுவோ அப்படிப்பட்ட ஞானமாகிற பிரமத்தை பற்றி விசாரமாகற கண்ணை கொடுப்பதுனாலே அதற்கு உபநயனம் என்ன பேர் இப்ப அத மாதிரி இங்க உபா என் உப்ப சர்க்கம் உபா என்ன இது என்ன சொல்றது என்ன உப தேசம் என்கிறதுக்கு நாடுன்னு எல்லாருக்குமே அர்த்தம் தெரியும் ஆனால் அமர பிரகாரம் விஷயம் என்ன ஒரு அர்த்தமானது புரிக்கிறது விஷயம்னா என்ன விஷயம்னு கேட்டான் உபதேஷதே குறிப்பிட்டு சொல்வது எதுவோ அது உபம் அது உபதேசம் உப பக்கத்திலே ஆழ்ந்து ஞானத்தை குறிப்பிட்டு சொல்வது எதுவோ அந்த சப்தத்திற்கு உபதேசம் என்ன திருநாமம் என்று ஆச்சாரர்கள் காற்றாள் ஆகா உபதேசம் என்ன விஷயத்தை சொன்னான் இதெல்லாம் சாமானிய சாஸ்திரம் நம்முடைய சம்பிரதாயத்தை உபதேசத்துக்கு என்ன அர்த்தம் புலரோகாச்சார ஒரு சூத்திரம் போட்டார் என்ன திருமந்திரத்தால் பிறக்கும் ஞானம் தனம் போலே இன்னும் சூத்திரம் பரவலாஸ்திரங்களாலும் எல்லாங்களாலும் பிறக்கும் ஞானம் எவ்விடா ஸ்வயமார்ஜிதம் நம்ம கஷ்டப்பட்டு படிச்சு முன்னுக்கு வந்து வேலைக்கு போய் சம்பாதிச்சு கஷ்டப்படுற பணம் வருது எப்படி நம்முடைய தாத்தா முப்பாட்டன்கள்லாம் சேர்த்து வச்சு நமக்கு அந்த சொத்தே இருந்தால் அது சுலபமாக அடைவதற்கு சுலபமாக இருக்கிறது அது எப்படி அது போல திருமந்திரம் என்று சொன்னார் மரபாள் மகள் விசாரம் மன்னர் இது விபரீதமாக இருக்கிறது அப்ப யாருமே உழைக்க மாட்டா போல உழைக்காம வர்றதுதான் பெருசு உழைச்சி வருது சிறுசுங்கிற மாதிரி சூத்திரத்தை துவனி தோன்றது விசாரம் பண்ணார் மனவாள மாமனிகள் அதுக்கு வியாக்கியானம் சொன்னார் உடனே ஸ்லோகம் எடுத்துக்கலாம் சார் சாஸ்திரம் பகு கிளேசம் புத்தே சரண காரணம் உபதேசு விரமே சர்வ கர்மசு அவ்வளத்துல வியாக்கியானம் ஸ்தோத்திரம் சொல்ற சாஸ்திர ஜானம் பகு ஒருவன் சாஸ்திரத்தினாலே கிடைக்கக்கூடிய ஞானம் இருக்கிறதே பகு அது நமக்கு கிளேசத்தை உண்டு வணும் புத்தே சரண காரணம் புத்தியிலே சரணத்தை உண்டாகும் தான் அப்போ சாஸ்திரத்தாலே நமக்கு புத்தி சரணம் உண்டாகுமானால் எத்தை கொண்டு சேர்ந்து நான் உபதேசு ஆச்சாரிய உபதேசத்தினாலே நாம் ஒன்றை பெற்றோமே ஆனால் சகல கர்மங்களும் தொலைகப்பெற்று எது வேண்டுமோ அதை கண்டிப்பாக கிடைக்க பெறுவோம் என்று சொன்னான் ஆக நம்முடைய சம்பிரதாயத்துல சாஸ்திரம் என்பது எதுடானா உபதேசம் தான் நம்முடைய சம்பிரதாயத்தை சாஸ்திரம் என்ன விஷயத்தை சொன்னார் ஆக சாஸ்திரமாகிற உபதேசம் இப்ப உபதேச ரத்தின மாலை இதுக்கு அரை மணி நேரம் மேல எடுத்து இருந்தாலும் பெயர் காரணத்தை சொல்ல வேண்டும் என்கிறதான அப்படி வெளிச்சு சொல்ற ஆக எது உப உபதேசி குறிப்பிட்டு நன்றாக சொல்லக்கூடிய ரத்தினமாகிற ஆத்மாவுக்கு எது வேண்டுமோ அப்படிப்பட்ட ரத்னமாகிற மாலை பிரபந்தத்திற்கு பெயர் காரணத்தை சொல்றாள் ஆக உபதேச ரத்தின மாலை என்று ஒரு பெயர் மனவாள சூட்டி இருக்கிறார் என்னால் எவ்வளவு யோசிச்சு இந்த பிரபந்தத்திற்கு அந்த பெயர் அவர் வச்சிருக்கணும்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அக உபதேச ரத்தின மாலை என்று இதற்கு திருநாமம் என்னும் சூட்டினார் நம்முடைய சம்பிரதாயத்தை மாலை இருக்கிறது நம்முடைய குரு ஒரு ஹாரம் ஒரு ரத்தின மாலை என்று சொன்னார் வேதாந்தாச்சாரியர் யதிராஜ சப்ததி எம்பெருமானார் விஷயமாக எழுபது ஸ்லோகம் அருளி செய்திருக்கிறார் அப்படியே பல உபன்யாசங்களை சொல்லிட்டே இருக்க எம்பெருமானால் எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபத்தை நியமிச்சார் வேதாந்தாச்சார் அது மட்டும் இல்ல அது முன்னாடி சொல்லணும் நாதமுனிகள் வீராணம் ஏறு எழுபத்தி நாலு மதகுகள் அடுத்து இரண்டாவது எம்பெருமானால் எழுபத்தி நாலு சிம்ஹாசனாதிபதிகள் வேதாந்தாச்சார் எம்பெருமானார் விஷயமாக பணித்த ஏத்ராஜ சப்தத்தி எழுபத்தி நாலு ஸ்லோகம் மணவாழ மாமணிகள் உபதேச சத்திரமாலை எழுபத்தி மூணு பிளஸ் ஒன்னு எழுபத்தி நாலு இது ஒரு கணக்கு வச்சிருக்கா ஆக எல்லோருமே இந்த எழுபத்தி நாலு இந்த எழுபத்தி நாலு மாமனிகள் பண்ணல மணவாள மாமணிகள் பூர்வாச்சாரியர்கள் போதம் அனுட்டானங்களையே கொண்டவர் ஆனால அதுக்கு சமமாக எம்பெருமானார் காட்டினை எழுபத்தி நாலு பக்கத்து கூட போகக்கூடாதுன்னு அதுக்கு முன்னாடியே எழுபத்தி மூணோட நிறுத்தி விட்டார் உபதேசத்திரமாலையை இந்த மண்ணுயிர்கால இங்கேயே எறும்பிய பார்க்க கொண்டு போய் சேர்த்து விட்டார் ஏன் சேர்த்தார்னு ஒரு காரணம் சொல்றாள் என்ன காரணம்னா இந்த குரு பரம்பரை என்பது ஒரு ரத்னஹாரம் அதுல வேதாந்தாச்சார் சாதிக்கிறார் எதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி குரு பங்கியார் அஷ்டீஹி இந்த எவருமானார் எப்படி இருக்கிறார் இந்த சம்பிரதாயத்துல நான் யதிராஜேன நிபத்த நாயகஸ்ரீஹி நாயக்க பதக்கமாக நடுநாயகமாக வித்திருக்கிறார்னு வேதாந்தாச்சார் சாதிக்கிறார் அடுத்த விசாரம் முன்னால் நம்முடைய ஆச்சாரிய இப்ப இவர் நாயக பதக்கம்னா முடிவு பதக்கம் யார் என்று சொல்லணுமே வேதாந்தாச்சார் அதை சொல்லல் ஏன்னா அவருக்கு பவிஷ்யஸ் அவதாரம் பண்ண போறார் என்பதை திருவுள்ளத்திலே கொண்டுதான் எவெருமானார் நடுநாயகமாக சொல்லி முடிவு யார் என்று இந்த ரத்னஹாரத்தினுடைய முடிவு பதக்கமாக மாமூனிகளானவர் எழுந்துள்ளிருக்கிறார் என்பதுதான் ஒரு விஷயம் அதை திருவுள்ளத்திலே கொண்ட எறும்பியப்பா கடைசியாக எழுபத்தி நான்காவ மனுங்க மனவால மாமுனடிய பரஸ் இங்களுக்கு சேர்த்த ஒரு கணக்கை கொண்டு வந்தாராம் எறும்பியப்பா என்ன விஷயம் சொல்றது யதீந்திர பிரபாவத்தில் காட்டப்படுறது ஆகா எழுபத்தி நான்கு என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக காட்டப்படுகிறது சொல்றேன் அப்படின்னா இந்த உபதேச ரத்தின மாலை எழுபத்தி மூன்று வாசுரங்கள் பலஸ்வதி எழுபத்தி ரெண்டு பலஸ்வதியானது ஒண்ணு மாமனிகளை பற்றி வரக்கூடியதானது ஒண்ணு ஆகா எல்லாத்தையும் சேர்த்து எழுபத்தி நான்கு வாசுரங்கள் இந்த உபதேச ரத்தின மாலை அமைக்கப்பட்டிருக்கிறது இது எப்பவுமே ஒரு பிரபலத்தை பற்றி சொல்லணுமானால் விஷய வைலட்சண்யம் வஸ்திருலட்சண்யம் பிரபந்த வைலட்சண்யம் சொல்லுவான் ஒரு கிரந்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த பிரபந்தம் எப்படிப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கணும் பிரபந்தத்தாலே காட்டப்படுகின்ற விஷயம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லணும் அதை அருளி செய்தவர் அந்த நூலை இயற்றியவர் யார் என் பத்தி சொல்லணும் இத மூணு இருந்தாதான் ஒரு ஒரு புஸ்தகத்துக்கு பொறுவேன் இந்த மூன்று விஷயங்களும் இந்த நூலுக்கு நன்றாக அமைக்கப்பட்டிருப்பதனாலே பிரபந்த வைலக்ஷன்யம் விஷய வைலட்சண்யம் வஸ்திருலட்சண்யம் ஆகிற வைலட்சண்யங்கள் எல்லாம் நன்றாக சித்தித்திருக்கிறது என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை என்பது இந்த உபதேசம் இனி உபதேசப்படுகின்ற இதுக்கு முதலே காப்பு செயல் அமைத்தார்கள் மணவாளே அட்டதிக்கஜங்களிலே ஒருவரான கோயில் கந்தாலை அண்ணன் என்கிற சுவாமி அந்த சுவாமி இந்த உபதேச மாலைக்கு காப்பு என்ன காப்பு போட்டார் முன்னன் திருவாயின் மொழிப்பிள்ளைதான் உபதேசித்தார் நேர்தண்ணின் படியை தனவாத சொல் மனவாளவாமணி தன்னன்புடன் செய் உபதேச ரத்தினால தன்னை தன்னெஞ்சு தன்னில் தரிப்பவர் தாள்கள் சரண் நமக்கே இந்த பாசுரத்தில் அடியான அநேகமாக வரக்கூடிய பாசுரங்களை சில சில பதங்களை மட்டும் விவரம் பண்ணே வரேன் மொத்த வரணும் சொல்லுண்டே சில பாசுரங்களுக்கு முழு வருணம் சொல்றேன் சில பாசுரங்களுக்கு முக்கியமான பதங்களுடைய விரணங்களை மட்டும் சொல்லிட்டே வரேன் அப்படி சொல்லும் நேர் தன்னின் நேர்த்தண்ணின் படினா என்ன அர்த்தம்னா தத்வார்த்தம்னு அர்த்தம் தத்வார்த்தம் எதுனா உள்ளதை உள்ளபடி சொல்லுவது எதுவோ அது தத்வார்த்தம் மணவாள மாமணிகளுக்கு பொய்யில்லாத மணவாள மாமணிவன் புந்தி வாழ் புகழ் வாழி வாழியே இன் வாழ்கணாமத்தை அழைக்கிறாள் அச்சாள் இவர் பொய் இல்லாத மணவாள மாமணினா அப்ப மத்தவாழ்னா பொய் சொல்றவாளா இவருக்கு மட்டும் பொய்யில்லாத மணவாள மாமனின்னு ஏன் திருநாமம் சூட்டினாள் இவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா எழுதினாள் வியாக்கியானத்தில் ஆச்சாரியாள் பொய்யில்லாத என்று சொன்னால் உள்ளதை உள்ளபடி மறைக்காமல் எடுத்துச் சொல்லுவது எதுவோ அதற்கு பொய்யில்லாதா பல அர்த்தங்கள் சொல்றாள் அதுல முக்கியமான அர்த்தம் இந்த அர்த்தம் உள்ளதை உள்ளபடி மறைக்காமல் எடுத்துச் சொல்லுவனும் என்கிறதான விஷயம் ஆக இந்த இடத்தை சொல்லும் பொழுது முன்னன் திருவாய் மொழி பிள்ளை தான் உபதேசித்தார் திருவாய் மொழி பிள்ளை இவருக்கு உபதேசம் பண்ணார் நேர் தண்ணின் படி நேர்த்தன் எது இப்படி பட்டது. இவையவைகள் தத்துவங்கள் என்கிறதான பிரகாரங்களை உபதேசித்தாரே அதைவாதன ஒழிக்காத அதை ஒன்றும் மாற்றாமல் உள்ளபடி தனவாத சொல் மனவாளி தன்னுடன் செய் தன் அன்புடன் செய்ந்தத்தை பண்ணா அன்போடு பண்ணணும் அன்பு இல்லாமல் பண்ணான் அஜரல் கேட்டா எதுக்கு இப்படி அன்போடு செய்தார் கேட்டா பின்புள்ளாறு இழக்க ஒண்ணாது என்கிறதான பெரும் கருணையினாலே தனக்கு பின்னால் வரக்கூடிய சந்த மாமல்கிடத்தில் போய் கேட்டாலும் மனவாள மாமல்கள் ஆச்சாரிகளையும் தான் ஒரு கடைசியாக எழுதின சரமகாலத்தினர் எழுதின வியாக்கியானம் அப்படியே எழுதிட்டே இருக்காராம் அப்படி கையில் வச்சு எழுதிட்டே இருக்கும்போது ரெண்டு அடி போட்டு கை இப்படி போயிடுறான் சுவாமிக்கு உடனே பக்கத்தில் இருந்த கோயில் கந்தாடைய அண்ணன் முதலான சுவாமிகள் வந்து கேட்கறாளம் சுவாமி இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கிரந்தத்தை இடத்தை எழுதமா என்று கேட்கிறான் அதுக்கு வராள பின்புள்ளார் அவர் இழந்து போகாது எழுதுகிறேன் அப்போ பின்னால் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக வாழ வேணும் இதை பத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் கருணை இருந்ததினாலே இதை கிரந்தஸ்தமாக இதை ஒரு கிரந்தமாக ஆக்க வேணும் என்று திருவிழா பத்தி அதற்கு சேர இந்த பிரபந்தத்தை இயற்ற ஆரம்பிக்கிறார் சொல் மணி தன் நண்புடன் செய் உபதேச ரத்தனமான தன்னை இந்த உபதேச ரத்தினை எவன் ஒருவன் தன்னுடைய நெஞ்சிலே தரிக்கிறானோ அப்படி தன் நெஞ்சில் தரிப்பவர் தாள்கள் அவருடைய திருவடிகளே நமக்கு சரண் நமக்கு எண்ணி இதுக்கு காப்பு செயல் பண்ணார் முதல் பாசுரத்தை மாமனிகள் சொல்றார் எந்த திருவாய் மொழி பிள்ளை இன்னருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்த செய்து பின்ன வரும் கற்க உபதேசமாய் பேசுகின்றேன் மண்ணியசீர் வெண்பாவில் வைத்து அழகான பிரபந்தம் வெண்பா வெண்பா என்று சொல்றாள் வெண்பாவில் வைத்து இவ்விஷயத்தை அருளி செய்கிறேன் என்று சுலபமாக எல்லோரும் அதிகரிக்கவோரும் என்கிறதான விஷயத்திற்கு சேர தமிழ் இலக்கண ரீதியிலே வெண்பா என்கிறதான ஒரு இலக்கண ரீதியைக் கொண்டு இந்த பிரபந்தத்தை நான் அமைக்கிறேன் என்ற விஷயத்தை முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கிறேன் என்ன மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கணும்னா இந்த மாதிரி கைங்கரியம் இப்படி நிறைவேற வேண்டும் என்பதற்கு சொல்றார் இதுக்கு யார் தனக்கு துணை நிற்க வேணும்னா தெண்டை திருவாய் மொழி பிள்ளை அருள் திருவாய் மொழிப்பிள்ளை இன்னருளே அடியே எனக்கு துணை நிற்க வேண்டும் இன்னருளால் என்ன வந்ததுனா வந்த உபதேச மார்க்கத்தை திருவாயு பிள்ளை அருளாலே வந்த உபதேச மார்க்கம் என்ன என்று கேட்டான் ஆச்சரியால் கேட்டா ஆழ்வார் ஆச்சாரியங்கள் உபதேச மார்க்கமா பிள்ளலோக்கம் ஜீயர் இதுக்கு வியாக்கியான செய்கிறார் விசாரம் பண்ார் இந்த இடத்துல என்ன விசாரம் பண்ணார் அழ்வாருடைய பெருமையும் ஆச்சாரிய பெருமையும் சொல்றதெல்லாம் போய் உபதேச மார்க்கமாக ஆயிடுமா இது உபதேச மார்க்கமான கேட்டார் மாமனிகள் சொல்ற பதில் தெருளு அழ்வார்கள் சீர்மையை அறிவார் யார் அருளிச்செயலை அறிவார் யார் அருள் பக்தன் முதலான தேசிகளை அல்லால் பேடமனமே உண்டோ பேசு தெருளுற்ற அழ்வார்கள் சீர்மையை அறிவார் யார் என்று கேட்கிறார் அழிவாருடைய சீர்மையை அறிவர்கள் யார் இருக்கிறார்கள் அருளிச்செயலை அறிவார் யார் ரெண்டு கேள்வி கேட்கிறார் சீர்மையை அறிபவர் யார் அவர்கள் அருளிச்செய்த அருளிச்செயலுடைய பெருமையை அறிபவர்கள் யார் என்று கேட்கிறார் நாதமுடி முதலாள நம் தேசிகரையல்லால் வேறு யாராவது ஒருத்தர் உண்டோ ஆக அவர்கள் செய்த உபதேசம் எதுவோ அதைதான் இந்த பிரபந்தத்திலே சொல்லப் போகிறேன் என்பதாக இந்த திருவாய்மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து உபதேச பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களை உபதேசிப்பதால் இதுக்கு உபதேச ரத்ன மாலை என்று மற்றொரு பெயர் உண்டு என்று புலலோகவம் ஜியர் காட்டுகிறார் ஆக அப்படிப்பட்டதான் உபதேச ரத்ன மாலை என்கிறதா இந்த பிரபந்தத்தை அமக்குறன் காட்டினார் இது உபதேச ரத்ன மாலைக்கு ஒரு காரணம் அடுத்த காரணம் கேட்டார் எம்பெருமானார் எம்பெருமான் அவசரித்தான் எதுல ரோஹிணி நட்சத்திரம் புனர்பூசி நட்சத்திரம் முதலான நட்சத்திரங்களை அவசரித்தான் சித்திர மாதத்திலே அவசரித்தான் யமுன நதியுடைய பெருமைகள்லாம் தெரிஞ்சது எங்க தெரிஞ்சதுன்னா இதிகாச புராணங்களிலே தெரிஞ்சது அதே போல பாகவதத்திலே கொ கலவுகளு பவிஷ் அழ்வாருடைய பெருமைகள் இந்த அழ்வார்கள் பிறந்த ஊரை பத்தியோ அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை பத்தியோ அவர்கள் சம்பந்தமான நதிகளை பத்தியோ காட்டப்பட்டதானா காட்டலியனர் அதற்காகத்தான் அடிய இந்த பிரபந்தத்தை செய்கிறேன் ஆக எப்பெருமானை பற்றி புராணங்கள் எம்பியது எம்பெருமானை காட்டிய ஆழ்வார்களுடைய ஆச்சாருடைய பெருமையை அடியன்தான் சொல்ல வேண்டும் என்பதாக சொல்லி இதற்கு இரண்டாவது காரணம் காட்டுறார் புலலோக்கம் ஜீயர் விஷயத்தை ஆக அதற்காகவும் இந்த வியாக்கியானத்தை பண்ண அமைக்கிறேன் விஷயத்தை காட்டுகிறார் சிந்தை செய்து இந்த முதல் பாசுரத்துல முக்கியமான உயிரான விஷயம் சிந்தை செய்து சிந்திக்கிறதுனா என்ன அர்த்தம் சொன்னார் எத்தி மனசா தியாயதி தத் வாசா எததினா மனசேகம் வச்சேகம் மகாத்மனஹா மனசால சொல்ல மனசுல ஒன்றை நினைத்து வாயினாலே வேறொருத்தர் வாயிலே சொன்னையானால் அவன் மகாத்மா மனசில் ஒன்றை வைத்து வாயில் ஒன்றை சொன்னால் அவன் துராத்மானா இப்ப இந்த இடத்துல கேட்டான் சிந்தைன்னு சொன்னாரே அப்படின்னு அர்த்தனா எத்தி மனசா தியாயதி எதை மாமனிகள் மனதாலே தியானம் பண்ணாரோ அதை தன்னுடைய திருவாக்கினாலே சொன்னார் இவர் மகாத்மா என்று பெயர் பெற்றார் என்று மாமூலிகளுக்கு திருநாமம் எதை நினைக்கிறோமோ அதை வெளியில் சொல்வதற்கு சிந்தனா இந்த சிந்தை செய்து எந்த திருவாய் மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கத்தை சிந்தை செய்து பின்னவரும் கற்க உபதேசமாய் பேசுகின்ற மண்ணியசீ வெண்பாவில் வைத்து பேசுகின்ற விஷயம் சொன்னார் பேசத்துக்கு சொல்லுகின்ற சொல்லலாமே சொல்லுகின்றேன் சொன்னேன் பேசுகின்ற எதுக்கு வியக்காரம் எல்லோருடைய நீங்கள் அதாவது பேசுறன்னா என்ன அர்த்தம் பேர் இருக்கு உபதேச பெயர் காரணத்தை சொல்லிருக்கேன் கேட்டாலோ எத்தனை பேர் விட்டாலோ எனக்கு அதை பத்தி ஆக்கணும் நான் சொல்றதை சொல்லிதான் ஆக அதுதான் பேசுகின்றேன் ஆனால மாமிகளை அப்பதான் சொல்றார் கொடுத்தல் அது தரியேன் என்னால கொடுத்தால் வழியோ என்னால் தரித்திருக்க முடியாது நீங்கள் வாங்கி தால வாங்கிக்கோங்க உட்கார விடுங்கோ ஆனால் நான் சொல்லி ஆக வேண்டும் ஏன் நான் உங்களுடைய துர்கதி கண்டு பொறுக்க மாட்டாத நான் அதை சொல்லி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளத்துல பேசுகின்றேன் சப்தத்தை போட்டார் என்ற சொல்றார் ஆஹா பேசுகின்றேன் வன்னியசீர் வெண்பாவித்து என்று முதல் பாசம் அடுத்தோர்கள் தாம்ப்பர் கல்விதண்ணில் ஆசையுள்ளோர் கற்றோர்கள் தாம் முகப்பர் இந்த பிரபந்தத்தை யாராவது ஒத்துப்பாடான்னு கேட்டார் மாமனிகள் கற்றோர்கள் தான் முகப்பர் கற்றோர்கள் என்னுடைய பிரபந்தத்தை உகப்பார்கள் கல்விதண்ணில் ஆசை உள்ளோர் இன்னும் நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுவாள் பெற்றோம் என உகந்து பின்பு கற்பர் ஆகா இப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் நமக்கு கிடைச்சதேன்னு நினைச்சு கண்டிப்பாக ஒரு இதை படிப்பார்கள் பெற்றோம் பெற்றோம் என உகுந்து பின்பு கற்பள் இது ரெண்டும் இல்லாமல் மற்றவர்களும் ஆச்சரியத்தாலைகளில் வந்தது மற்றவர்கள்லாம் புறம பிடிச்சவா சில இருக்கா இவர் இப்படிப்பட்ட ஒரு இப்படிப்பட்ட கிரந்தம் மாமனிகள் பண்ணிட்டாரேன்னு ஆழ்வாருடைய பெருமையை சொல்லும்படியாக கிரந்தத்தை பண்ணிட்டாளேன்னு பொறாமையான் இப்ப பெருமை பொறாமையை எதை பத்தி பொறாமையினுன்னா ழ்வாருடைய பெருமையை அழ்வாருடைய அருளிச்சேருடைய பெருமையை பத்தி சொல்லிட்டாரே இந்த அழ்வார்கள பெருமையே நமக்கு வேண்டாம் இது வெளியே வரக்கூடாதுன்னு நினைச்சிருந்தாலே சில பேர் அவர்களுக்கெல்லாம் பொறாயம் வந்து கொடுத்தான் ஆச்சரியத்தால் இகழில் வந்ததன் நெஞ்சே அவள் இகழ்ந்தான் நமக்கு என்ன ஏண்டானா இகழ்கைய ஆச்சரியமோ தான் அவருக்கு அவளுக்கு இகழ்ச்சி சொல்வது என்பது புதுசு இல்லை எப்போதுமே அவள் சொல்லிட்டு இருக்குவாதான் அவளுக்கு புதுசூனும் என்னுடைய உபதேச பரம்பர்த்தமான இந்த பிரபந்தத்தை இகழ் எழுவதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை நான் சொல்லிதான் தரிப்பேன் என்ற விஷயத்தை சொல்றார் ஆக கற்றோர்கள் தாமுகப்பர் கல்விதன் நில் ஆசையுள்ளோர் பெற்றோம் என மற்றோர்களும் ஆச்சரியத்தால் இகளில் வந்ததன் நெஞ்சே நிகழ்கே ஆச்சரியமோதான் அவர்கு என்ற விஷயத்தை சொன்னார் அடுத்த இரண்டாவது பாசுரத்துல அடுத்தது மூன்றாவது பாசுரம் அழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழ் இந்த வாசுரத்திலே தாழ்வாது அப்படின்னு அர்த்தம் அந்த பதம் ரொம்ப என்ன தாழ்வாதுமில் கேட்டா பகவதிதமான காவியலாபாதிகளை காலக்ஷேபம் பண்ணுகை நம்ம எத்தனையோ படிக்கிறோம் நம்மளும் இடத்துக்கு ஒருத்தர் கேட்டார் சுவாமி நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் டாக்டர் எல்லாம் படிக்கிறாளே நிறைய படிப்பு படிக்கிறாள எவ்வளவு வசதியான படிப்பு எல்லாம் படிக்கிறா பரதேசம் போய் எல்லாம் படிப்பு படிச்சுட்டு எல்லாரும் வரால இதெல்லாம் பெரிய படிப்பு சுவாமி ஒரே பதில் சொன்னார் எம்பெருமானை பற்றிய படிப்பு ஒன்று எம்பெருமானை படிக்கிற படிப்பு தான் படிப்பு கற்பார் ராமபிரானை அல்லால் மத்தும் அப்படி சொல்லி விட்டுன்னு அடுத்த விஷயத்த சொன்னார் மற்ற படிப்பு எல்லாம் செருப்பு என்ன விஷயத்தை சொன்னார் செருப்பு குத்த கத்தவோ பாதி நானா என்ன அர்த்தம்னா செருப்பு தேக்கிறதுக்கு ஒரு படிப்பு மற்ற படிப்புகள்ல இருந்து விசாரம் பண்ணாள் அப்ப எம்பெருமானை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் படிப்பு என்பதற்கு அர்த்தம் மற்றவைகள் எல்லாம் சரீரக்ஷணத்திற்காக நம்ம படிக்கிற படிப்பை தவிர ஆத்ம ரஷணத்திற்கு உண்டான படிப்பு அது அல்ல ஆகா ஆத்ம ரஷணத்திற்கு உண்டான படிப்பு என்பது எம்பெருமானை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு படிப்பு என்று திருநாள் என்ன சொல்றாள் ஆகா இடத்துல தாழ்வாது இருந்து போட்டார் தாழ்வு என்ன வந்து இந்த பிரபந்தத்தில் கேட்டார் மத்தவாலை போல காவிய நாடக அலங்கார சாஸ்திரங்களை பொழுதுபோக்குறான் சில பேர் காளிதாசன் ரகுவம்சத்தை படிக்கிற வாழ்நாள் முழுக்க போக்குறான் மேகசூதம் படிக்கிறன் சில பேர் பண்றாள் நகி நகி ரஷதி டுக்ரிஞ்சுகரணும் ஆதிசங்கர பகவத் பாடாள் அது போல வியாக்கர சாஸ்திரத்தை படிக்கிறான்னு வாழ்நாள் முழுக்க போக்குறாள் அப்படி மட்டும் அல்லாமல் காவிய காவியலாபாதிகளே பொழுதுபோக்காமல் அழ்வார அருணிச்செயல்களிலே போது போக்க கூடியது நம்மளை எப்படிப்பட்டவர் சகப்பா இருப்பார் கருப்பா இருப்பார் பருத்திருப்பார் சிரித்திருப்பார் சொல்லணும் அப்படி சொல்ல ஒரு பதில் சொன்னார் நம்மளை எப்படி இருப்பார் முற்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபக்ஷ பிரதிஷேபத்துக்குடலாக நியாய மீமாசைகளும் அதிகரித்து போதுபோக்கும் அருளிச் செயலிலேயாம் படி பிள்ளையை போல அதிகரிப்பிக்கவல்லான் உருத்தன் எப்படி இருப்பான் என்று சொன்னார் முதல்ல துவயத்தை கேட்கணும் துவய மகா மந்தத்துடைய அர்த்தத்தை கேட்கணும் அப்புறம் என்னடா செய்யணும் இதிகாச புராணங்களை அதிகரிக்கணும் அப்புறம் பரபக்ஷம் மற்ற மதத்தாலே ஜெயிக்க வேண்டும் என்பதற்கு உண்டான தக்கம் முதலான சாஸ்திரங்களை வாசிக்கிறானா நியாய மீமாம்சைகள் நம்ம அதிகரித்துறா பண்ணோம்னா எதுடா நமக்கு பொழுதுபோக்குண்ணா ஆழ்வார்களுடைய அருளிச் செயல்தான் பொழுதுபோக்கு என்ன இருக்கக்கூடிய நம்பிள்ளை போலா என்று அருளிச்செய்தான் ஆக அது போல இப்போ தாழ்வாது மில் என்கிற சப்தம் என்ன அர்த்தம்னா மற்ற காவிய நாடக அலங்கார சாஸ்திரங்களிலே கண்வையாமல் அருளிச்செயலிலேயே நம்முடைய காலத்தை தென்னரங்கர் சீரழு கிழக்காக பெற்றோம் திருவரங்கம் திருப்பதியை இருப்பாக பெற்றோம் மாறன் கலை உணவாக பெற்றோம் என்கிறார் மாமலிகள் ஆர்டி பிரபந்தத்தில ஆகா அப்படிப்பட்ட விஷயமே நமக்கு அமைய வேண்டும் என்று பார்க்கிறார் அதுதான் தாழ்வாதி மேல் குறவர் அர்த்தம் அடுத்தது நான்காவது பாசுரத்தில் பெய்யார் பூதத்தார் பேயார் ஆழ்வார்கள் வந்து அவதரித்த வரிசை கிரமங்கள் யாருக்கு பின் யாரு வந்தார்கள் என்ற விஷயத்தை அருளை செய்தார் அடுத்த விஷயம் அந்த விழா நற்கலைகள் ஆய்ந்துரைத்த அழ்வார்கள் இந்த உலகில் இருள் நீங்க வந்து தித்த மாதங்கள் நாட்களை பற்றி இந்த மந்துலகோர் அறிவதற்கு நான் விஷயங்களை சொல்லுகிறேன் என்பதாக இவர்களை பற்றி சொல்லுகிறேன் ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியால் கேட்டா ஐபசியில் போவனும் அவிட்டம் சதேவனு இதில் நேரம் ஐபசி ஆரம்பிச்சார் என்று கேட்டாள் சித்திர மாசம் தொடங்க வேண்டியதுதான சித்திரா ஆரம்பம் கவர்மெண்ட் தான் சித்திரையை மாத்துறதுனா இவரும் எதுக்கு சித்திரையை மாற்றி ஐப்பசியில தொடங்குகிறார் என்று விசாரம் பண்ணார் கேட்டார் ஐப்பசி எதுக்குடா கேட்டார் பதில் சொன்னார் ஆச்சாரியால் ஆதித்யர்கள் எல்லாம் சித்திர மாதம் தொடங்கி ஓரோர் மாதத்திலே சஞ்சரிப்பார்களாம் அதுபோல நம்முடைய அழ்வார ஆச்சாரர்கள் எல்லாம் ஐப்பசி மாதம் தொடங்கி ஆணி முடிய சஞ்சரிப்பார்கள் ஆணி மாதம் முடியவர்கள் எல்லாம் சஞ்சரிப்பார்கள் அதனாலே அவர்களை முதற் இந்த சம்பிரதாயத்தை தொடங்க வேண்டும் என்கிற காரணத்தை உத்தேசிச்சு ஐப்பசியிலே ஆரம்பிக்கிறேன் சொன்னார் ஒரு சுவாமியை எழுதிடும் மனவாழ் மாமுளுடைய அறுபது ஆறு நூற்றாண்டு நடந்தபோது ஒரு சுவாமி பேசினா ஒரு ஆர்டிகல் பிடிச்சார் சிவாளுக்கு வருஷப்பருப்பு எதுடா விசாரம் பண்ணிருக்காரு சித்திரை மாசம் பகுதி மாசம் பண்ணார் அவர் எழுதி விட்டார் ஐபசி மாசம் தான் நமக்கு வருஷப்பருப்பு கப்பநாளுக்கு ஐபசி நார் ஏண்டா அப்படின்னா ஐப்பசி போராடம் சேனநாதனுடைய ஆரம்பம் ஐபசி போராட்டத்தில் ஆரம்பிச்சு ஐபசி மூலத்திலே மாமனிகள் பரிந்துரை கொண்டு முடியறது அதனால ஐபசி போராடம் நமக்கு வருஷப்பருப்பு ஐப்பசி திருமூலம் ஆச்சாரிடத்தை ஒப்படைச்சு போராட்டத்தனி திருப்பி சேனநாதன் இன்னொருத்தர் சொன்னார் தான் வருஷப்பருப்பு ஆரம்பம் என்று விசாரம் பண்ணி சொன்னாள் கூட பாருங்க சேனநாதன் போராட்டத்தை ஆரம்பிச்சார் மூலத்துல மாமனிங்களுக்கு வந்து பரம்பரை முடிஞ்சு நட்சத்திர பொருத்தம் கூட அவ்விடத்துல வந்து மூழ்கிறது விஷயத்தை சொல்றாள் ஆகா அது இந்த இடத்தை எதுக்கு சொன்னாள் என்ற விஷயத்தை சொன்னார் இந்த ஐப்பசி தொடங்கிய ஆணி முடிய ஏழு மாசங்களில் இந்த அழ்வாறு ஆச்சாரங்கள் எல்லாம் அவதாரம் பண்ணின மாதங்களாக இவைகளில் இருப்பதனாலே அதையே முதன்மையாக கொண்டு முதலே முதலாழ்வார்கள் பெருமையை ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதேமபி என்ன அடுத்த வாசனம் அடுத்தது மற்றள்ள அழ்வார்களுக்கு முன்னே வந்து சித்து ந தமிழார் நூல் செய்து நாட்டை வித்த பெற்றுமையோர் என்ன முதலாழ்வார்கள் என்று சொல்றார் எட்டே முக்காலுக்கு முடிச்சு நான் கதப்பட வேண்டாம் அதனால கொஞ்சம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்த வேணா பிரபாவ் அதாவது இப்படி சொல்லே வரிசையா கொஞ்சமா போயிட்டே வர முக்கியமான பலங்களை மட்டும் விண்ணப்பிச்சு முதலாளி நம்ம நெஞ்ச பார்த்து பேச நெஞ்சா அவர் நெஞ்சை பத்தி பேசுறா நம்ம நெஞ்சையும் அறிந்தோ ஏது பெருமை இன்றைக்கு என்னைக்கா ஒரு நாள் இத கேட்டிருக்கிய இன்னைக்கு என்ன பெருமை இன்றைக்கு என்று பெருமைகின்றேன் வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துகித்த கார்த்திகையில் கார்த்திகை நாள் இந்த கார்த்திகையில் கார்த்திகை இருக்கிறதே இதனுடைய பெருமை எப்படா இருக்குன்னு கேட்டார் அடுத்த பாசனத்தை சொன்னார் வீருடைய கார்த்திகையினர் அஜரால் கேட்டா இத்தனை பிரபந்தத்துல நம்மாழ்வாருக்கு உண்டோ சடகோப்பருக்கு உண்டோ திருவாய்மொழிக்குன்னு சொன்னாரே தவிர உண்டோ வைகாசி அப்படின்னு சொன்னாலே தவிர வீருடைய வைகாசின்னு சொல்லலையே கலியனுக்கு மட்டும் மாமனிகள் பிரயோகிக்கிறாரே என்ன காரணம் என்ன கேட்டாள் அஜரள் பதில் சொல்றார் மாமனிகள் என்னடா நாம் எத்தனையோ பெருமை இருந்தாலும் அவருக்கு முக்கியமான பெருமையா என்ன பெருமை நாம் விஷ்ணுபாலையே தூ தீபதானம் கரோதியஹா விஷ்ணுவ ஆலயங்கள் அனைத்திலும் கார்த்திகை தீபமானது ஏற்றப்படுகிறது என்பது ஒரு பிரதான காரணம் எம்பெருமானுக்கு உகந்த நாள் உடனே ஆசிரால் கேட்டா எம்பெருமானுக்கு உகந்த நாடா இருந்தா திருமுகி ஆழ்வார்க்கு என்ன வந்ததுன்னு கேட்டார் இவர் தானே பேசினார் பெருமாளை பார்த்துக்கிறார் என்ன பேசினார் அப்படின்னார் உங்க அடியாரோடும் ஒக்க எண்ணீரிந்தீரோ அடியனை மத்தவாழ மாதிரி என்ன நினைச்சு விட்டீரா என்று பெருமாடத்தை கேட்டாராம் அதனால பெருமாள் பார்த்தாராம் என் நட்சத்திரமே கார்த்திகையில் கார்த்திகைனா தீபத்தை எப்படி கொண்டாடுறானோ அதை மறக்காதபடி அதே நாள்ல நீயும் பெற என்று ஆக்னிட்டானான் எம்பெருமான் அதனாலே இவர் வீருடைய கார்த்திகை நான் எம்பெருமான் கார்த்திகை தீபத்துக்கு வீருடைய கார்த்திகை எம்பெருமானோடு சேர்த்து எம்பெருமாளத்தை வாதம் பண்ணி பெற்ற நாளாக இருப்பதினாலே இது வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை உன் அடியாரடும் ஒக்கை எண்ணீர்தீரோ அடியேன என்கிறேன் அருளி சென்றது அதுபோல ஆயத்து திருநக்ஷத்திரம் என்கிற புள்ளவக்கம் அப்படிப்பட்ட வீருடைய கார்த்திகையில் பிறந்த கலியனுடைய திருமங்கம் பெருமைக்கு ரெண்டு பாசுரம் அடுத்தது திருப்பாநாழ்வாருடைய பெருமை அமரநாதிபிராங்கிற பிரபந்தத்தை ரோகிணிநாள் இடத்துக்கு சொல்றார் முப்பிரியூட்டிய நாள்னு சொன்னார் என்னன்னா இந்த பாசுரத்தை நன்குடன் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் மணவாட மாமனிகள் உபதேசத்தினமாங்க ஒவ்வொரு பாசுரத்திலும் முடியலையும் நன்குடனே கொண்டாடும் நாள் நத்தவர்கள் கொண்டாடும் நாள் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் என்ன சொல்றாரு வேற வேற ரொம்ப சூட்சமாக புத்தி செலுத்தி நம்ம என்ன பார்க்கணும் இப்ப இந்த இடத்த கார்த்திகையில் ரோகிணினால் காண்பினின்று காசினி வாய்த்த புகழ் வந்துதிப்பால் ஆச்சரியர்கள் அன்புடனே தான் அமரநாதிபதான் கற்றதற்பின் நன்குடனே கொண்டாடும் நன்குடன் கொண்டாடும் நாள் நன்குனா விஷயத்தை கேட்டார் முப்பரியூட்டிய நாள் என்ன பேர் அப்படின்னா பாத்து சாரதி எம்பெருமான் அவதரித்தான் என்கிற நட்சத்திர பொருத்தம் இதுக்கு முதல் பெருமையினர் அடுத்த பெருமை நடா அப்படின்னா நம்முடைய திருப்பாணன் அவதரித்த பெருமையினால் அடுத்த மூன்றாவது பெருமை நடா தான் திருக்கோட்டியூர் நம்பியும் அவதாரம் பண்ணதான பெருமை ஆகிற இந்த மூன்று பெருமையும் உடைய இந்த ரோஹி நட்சத்திரம் என்பதனாலே அது நன்குடனே கொண்டாடும் நாள் நல்லபடியாக நன்காக கொண்டாட வேண்டிய நாள் என்பதாக சொல்றார் அடுத்த பதினோராவது பாசுரம் மன்னியசீர் மார்கையில் கேட்ட இன்று மாநிலத்தில் என் இதனைக் கேட்டும் எனதுரைக்கேன் துண்ணுபுகள் மாமரையோன் தொண்டடி புடியாழ்வார் கிறப்பால் நான்வரையோர் கொண்டாடும் நாள் இந்த பாசுரத்தை நான்வரையோர் தொண்டடி புடியாழ்வார் மார்கையில் கேட்டில் அவதாரம் பண்ணார் நான்வரையோர் கொண்டாடும் நாள்னா என்னடா வேத தாத்பரியம் கைப்பட்டவர்கள் கொண்டாடும் நாள்னர் வேத தாற்பயம் எது என்று கேட்டார் வேத தாத்யம் கை வந்த எம்பெருமானார் அந்த எம்பெருமானாருக்கே ஆச்சாரியஸ்தானம் வகிக்கக்கூடிய பெரிய நம்பிகள் இருக்காரே அவர் வந்து அவதாரம் பண்ணதனாலே இது நான்மறையோர் கொண்டாடும் நாள் நான்மறையாளரான பெரிய நம்பிகள் கொண்டாடுகின்ற நாளாக இவைகள் விளங்குகிறது என்று நான்மரையாளர் என்பதற்கு சப்தத்துக்கு ஒருடம் பண்ணாள் அடுத்த பாசனம் பன்னிரெண்டாவது பாசனம் தையல் மகம் என்று தாரணியில் ஏற்றம் இந்த தையல் மகத்துக்கு சாட்டுகின்றேன் துய்ய மதிப்பற்றா இதுல ரொம்ப முக்கியமான வரிகள் இதுதான் துய்ய மதி பெற்றா துய்ய மதி பெற்ற மனித பிரான் பிறந்த நாள் என்ன நத்தவத்தவர்கள் கொண்டாடும் நாள் துய்ய மதி பெற்றா நத்தவத்தவர் இன்னும் ரெண்டு வாசனம் எது கேட்டார் விசாரம் பண்ணார் தேவதாந்திரங்கள் பக்கல் பரத்வத்த புத்தி ஆகிரத்தை ஒழித்தவன் எவனோ அதற்கு துய்ய மதி என்று தேவதாந்திர ஸ்பல்சம் கூடாது மறந்தும் புறந்தொழாம் மாந்தரு என்று சொன்னாரு பக்கலிலே பரத்துவத்தை ஒழித்திருந்தாரே அதனால அதுக்கு என்னடா பேரு தான் பெற்றான் அப்ப என்னடா நத்தவர்த்தவர்கள் நான் விசாரம் மன்னால் யார் தவர்த்தவர்கள் கேட்டார் நத்தவர்த்தவர் யார் என்று மூணு ரெண்டு பேரும் காட்டாள் கணிக்கண்ணன் பெரும்புலியூர் அடிகள் என்று காட்டினார் தான் நத்தவர்த்தவர் கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி என்னும் விஷயம் பெயினாகப்பை சுருட்டுக்கொள் விருத்துக்கொள் என்று சொல்லும்படியாக சொன்ன வண்ணம் செய்த பெருமாளை செய்தானே அல்லையா அதனால அப்படிப்பட்ட நத்தவர்த்தவர்களுக்காக செஞ்சாரு அப்படிப்பட்ட நத்தபத்தர்கள் கொண்டாடுகின்ற நாளாக இவை அடுத்த விஷயத்தை சொன்னார் அடுத்த பதிமூணாவது பாசுரம் மாசி புரர்பூசம் காண்மின்று அந்நுலகில் தேசி திவசத்து கேடு நிறுத்த பேசுகின்றேன் கொல்லி நகர்கோன் குலசேகரன் பிறப்பால் நல்லவர்கள் கொண்டாடும் நாள் அடுத்த விஷயம் சொன்னார் நல்லவர்கள் கொண்டாடுகின்ற கெட்டவர்கள் கொண்டாடுறா இது மட்டும் நல்லவர்கள் கொண்டாடும் யார் நல்லவர்கள் சத்துக்கள் தங்களோபாதி பிறர்க்கும் நன்மையை சம்பாதிக்கும் அவர்கள் சாதுக்கள் என்ன பண்ணுவாள்னா தங்களுடைய நன்மையை மட்டும் உத்தேசிக்க மாட்டாளாம் பிறருடைய நன்மையும் உத்தேசிப்பாளாம் அப்படிப்பட்ட பிறருடைய நன்மையும் உத்தேசிச்சார் யாரு குலசேகரர் குடப்பாமிது கையிட்டார் குடத்திற்குள்ளே பாம்பு இருந்தாலும் உள்ளே கைவிட்டு சீவையிட்டவர்கள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டார்கள் என்று சத்தியம் பண்ணி சொன்னாரே அப்படிப்பட்டவர்கள் தான் அதை சொன்னார் குடப்பாம்பில் கையிட்ட குணத்துக்கு தோற்று சீவையிட்டவர்களாகிய நல்லவர்கள் இருக்கிறார்களே அவர்கள் கொண்டாடுகின்ற நாள் எதுனா குலசேகர ஆழ்வார் வந்து அவதரித்த ஆசி புனர்பூசமாகிற நாள் என்ன விஷயத்தை சொன்னார் அடுத்த விஷயத்துல அடுத்த ரெண்டு மாசலும் நம்மாழ்வாருக்காக ரொளி செய்கிறார் ஏறார் வைகாசி விசாகத்த ஏத்தத்தை பாரோர் அறிய பகர்கின்றேன் சீராரும் வேதம் தமிழ் செய்த மெய்ஜன் எழில் குறுகைநாதன் அவதரித்த உண்டோ வைகாசி விசாகத்துக்கு உண்டோ சிறகோப்பர்க்கு உண்டோ திருவாய் மொழிக்கு ஒப்பு தென்குருகைக்குண்டோ ஒரு பார் தன்னில் ஓக்குபூர்ணான் அச்சரால் கேட்டார் நம்மாழ்வாருக்கு என்ன சிசுக்கி சொல்லி பண்ணுவார்னு கேட்டார் அழகிய மணவாள பெருமாள் நாயனர் ஆச்சாரத்து ஆசிரியமான வைஷமியம் ஆற்றில் துறையில் உள்ள வைஷம் கோச்சரம் அப்படின்னு இப்ப இதை விண்ணப்பிக்க முடியாது இது சொன்னா என்ன அரண்மணதான் ஆயிடும் இருந்தாலும் அந்த இடத்துல சங்கரகமா சொல்லிட்டு வர இப்ப இந்த உண்டோ வைகாசி விசாகம் சொன்னா என்ன வைகாசி விசாகத்துக்கு பெருமை நான் சபதம் பண்ணா என்ன சபதம் பண்ணாருனா எல்லோரையும் மாத்தி நின்கண் வேட்கை எழுவிப்பன் என்று சொன்னாராம் உன் பக்கலிலே எல்லோரும் திரும்பும்படியாக உன்னிடத்திலே வேட்கை எழும்படி நான் செய்கிறேன் என்று சபதம் பண்ணாராம் ஆழ்வார் அப்ப என்னடா ஆச்சு அதனால பார்த்தாராம் இப்படி எம்பெருமானத்தை சபதம் பண்ணி இந்த உலகத்தில் திருத்துபவர்கள் யாருமே இல்லையே அது ஒரு வைகாசி விசாகத்திற்கு அவதரித்த அழுவா இருக்குதான் அது இருக்கிறது என்ன அதனாலே உண்டோ உண்டோ என்று கேட்கிறாராம் இதுக்கு ஒரு இதுக்கு வேறொன்று இல்லை என்று தோன்ற உண்டோ என்ற சப்தத்தை பிரயோகம் பண்ணான் உண்டோ வைகாசி விசாகத்துக்கு ஒப்பருநாள் உண்டோ சடகோப்பர்க்கோப்பருவன் சடகோப்பன் இங்க திருநாமத்தை சொல்றார் சட்டகோப்பன் என்ன அர்த்தம் சட்டானாம் புத்தி சட்டானாம் புத்தி சடம் என்கிற வாயுவை தூஷித்து அதை உதைத்து தள்ளினாலே சடகோப்பன் திருநாமம் பெற்றாரு இயற்கையாக அவருக்கு சுவாவமாக வந்த அது விளங்குவதனாலே உண்டோ சடகோப்பர் உண்டோ திருவாய் கோப்பு திருவாய் ஒப்பாக அவன் உண்டானா ஏண்டானா திருவாய் மொழி யார் பாடினது நான் நம்மாழ்வார் பாடினா நம்மாழ்வார் பாடுனா யார் பாடினான் திருமாலால் அருளப்பட்ட சடகோப்பன் நான் பாடவில்லை யானால் தன்னைத்தான் பாடி தென்னும் என்னம் திருமாலன் சோழ யானே யானாய் தன்னைத்தான் பாடி என்று எவெருமானன்னோ என்னிடத்துல வந்து பாடிக்கொண்டான் விஷயத்தை சொல்றார் ஆனால் திருமால் கவியாக அழ்வார் தன்னை திருமாலால் அருளப்பெற்றவன் என்று சொல்லப்பட்டதுனாலே உண்டோ திருவாயுமொழிக்கு ஒப்பு எம்பெருமானே வந்து அழுவனிடத்திலே வந்து பிறந்து அவளத்திலிருந்து இந்த பிரபந்தத்தை அவதரிக்க வைத்தாரே அதனால இந்த திருவாயுமொழிக்கு உண்டான ஒப்பு உண்டோ என்னும் விஷயத்திலே உண்டோ உண்டோ என்று கேட்கிறார் அடுத்ததார பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது அஞ்சு பாசுரம் பெரியாழ்வாருடைய பெருமையை சொல்லும்படியாக ஐந்து பாசுரம் இன்ன பெருமை அறிந்தளையோ எழ நெஞ்ச இன்னை கண்ணேற்றம் நெனைந்து நன்றி முனை பல்லாண்டு பாடினம் பட்டர் பிரான் வந்து சித்த நல்லாணிய சோதினால் மாநிலத்தில் முன்னம் பெரியாழ் வந்துசித்த ஆணிதன்னில் சோதி என்னால் ஆதரிக்கும் இந்த அஞ்சு பாசுரத்துல ஒரு பாசரத்தை மட்டும் சொல்லுறேன் முக்கியமான பாசுரம் என்ன பாசுரம் அப்படின்னா மங்களாசாசனத்தில் மற்றள்ள ஆழ்வார்கள் தங்களார்வத் தளவுதான் அண்ணி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டதிரான் பெற்றார் பெரியாழ்வார் என்னும் பெயர் இந்த இடத்துல பெரியாழ்வாரும் அவருக்கு ஏன் பேர் வந்து மாமூழிகள் காலத்துல பெரியாழ்வாரும் அவருக்கு பேர் வந்ததுக்கு காரணம் வேற விதமாக எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் என்ன பேர் சொல்லிட்டான் ஆண்டாளுக்கு இவர் தந்தையாக இருந்ததுனாலே பெரியாழ்வார் இவருக்கு பேர் வந்துடுத்து சொன்னார் அப்படின்னு ஒரு பிரச்சார கிளம்ப ஆரம்பிச்சு கொடுத்தோம் பார்த்தார் இது பூர்வாச்சார திருவுள்ளத்துக்கு முகப்பான அர்த்த விசேஷம் உருவாச்சாரத்தை பத்தி ஒத்துட்டு இருக்காள் ஆனால் விசேஷார்த்தம் இது விசேஷார்த்தமாக இதை சொல்ல முடியாது பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தோர் பட்டர்கிறான் பெற்றான் பொங்கும் பரிவு என்ன வருகிறதோ என்ன தீங்கு வருகிறதோ என்று நினைத்து அதற்காக ஒரு பல்லாண்டு பாடி அதனாலே மகதாகிய பெரியாழ்வார் பெரியவர் என்ன பட்டத்தை பெற்றாரா இல்லனா அப்படா இருக்கும் அடுத்த கேள்வி கேட்டார் இவர் மாமனாராக மாறினார் அதனால பெரியாழ்வாராயிட்டார் அடுத்த அச்சரல் கேட்டார் அப்ப சீதையினுடைய அப்பா ஜனகர் கூட வெரியாழ்வாரான்னு கேட்டான் அவர் கூட வெரியாழ்வான்னு சொல்லணுமே அங்கயும் பெருமான் தானே இருக்கான் அவரும் மாமனார் தான் ஆக விசாரம் அங்கு பண்ணக்கூடாது எது பெரிய பெரிய சப்தம் எதை காட்டும் மங்களாசாசனத்தில் அழ்வார்கள் எல்லாம் தங்களார் கூடியவர்கள் ஆனா பொங்கும் பரிவால வில்லுபுத்தூர் பட்டர்பிதான் பாடியதனாலே அவருக்கு பெரியாழ்வார் என்று ஸ்பஷ்டமாக பின்புள்ளார் அசைக்க முடியாதபடி கிரந்தஸ்தம் ஆனார் உபதேசத்திர மாநில ஆனால பெரியாழ்வார் என்பவருக்கு ஏன் திருநாமம் ஏற்பட்டது என்கிற விஷயத்தை அருளி செய்கிறார் குண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோ ஒரு கைதான் அது மட்டுமல்ல இன்னொரு விசாரம் பண்றார் கோதிலவாம ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டதும் வேதத்துக்கு ஓமன் மதுவோ உள்ளது எல்லாம் சுருக்காய் தான் மங்கள திருப்பல்லாண்டு தனி பிரபந்தமா பெரியாழ் திருவிழா சேர்ந்ததான் தனி பிரபந்தம் என்று மாமனுடைய திருவுள்ளம் அவ்வளவுதான் இன்னைக்கு அந்த நடந்துட்டு இருக்கு நமக்கு அந்த விசாரம் கிடையாது அந்த விசாரத்துக்கு பதில் சொல்றார் கோதிலவாம ஆழ்வார்கள் கூறுகலைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனது வேதத்துக்கு ஓமனும் அது போல உள்ளதுக்கெல்லாம் சுருக்குன்ற பெரியாழ்வார்த்து அப்போ திருப்பல்லாண்டு என்பது தனிப்பிரபந்தம் இந்த கோதிலவாம ஆழ்வார்களின் மாமன்களுக்கு சர்ச்சை பண்ணுவான் ஆக்க வேண்டும் என்று அதையும் அவடத்துல அருளி செய்தார் என்று பெரியாழ்வாருக்காக பாசம் அடுத்து பார்த்தார் ஒரு மூணு பேரை சேர்த்தார் பொய்கை பூதம் பேயின்னு அவ மூணு பேரை சேர்த்தா மாதிரி இங்க அடுத்த ஒரு மூணு பேரை சேர்த்தார் யாருடா அப்படின்னா ஆண்டாளையும் மதுரவி ஆழ்வாரையும் எம்பெருமானாரையும் சேர்த்தார் கேட்டார் ஆச்சாரியால் என்ன சொன்னார் திருமகளார் இவர்கள் இவர்கள் எப்படிப்பட்டவ இவா மூணு பேரையும் ஏன் சேர்க்கணும்னா ஆண்டாள் எப்பயோ பறந்தார் மதுரவி ஆழ்வார் எப்பயோ இருந்தார் எம்பருமானார் இங்கயோ இருந்தார் மூணு பேரையும் சேர்த்து ஒரு பிரபந்தம் எதுக்கு செய்யணும்னார் ஆச்சாரியால் சொன்னார் இவர்கள் மூவரும் ஏத்தி இருப்பாரு வெல்லுமே மற்றவரை தாத்தி இருப்பார் தவம் என்று ஆச்சாரிய அபிமான் நிட்டையில் ஒதுங்கியவர்கள் இவா மூணு பேரும் ஆச்சாரியனே பரதேவத்தி என்கிறதான கோட்டிலே சேர்ந்தவர்கள் ஆண்டாள் பட்டர் பிரான் கோதை சொன்னான் என்று அழ்வாருடைய சொல்லி அதிலே ஒதுங்கினவள் முதர்கவி ஆழ்வார் தேவுமத்தரியன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித்திருவனே என்று அருளி செய்தான் அதே மாதிரி எப்பெருமானாரும் அதே ஆகா ஆச்சாரின் இட்டையிலே ஒதுங்கினை இவ்வாறு மூணு பேரையும் சேர்த்து ஒரு பிரபந்தம் அருளி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் மதுரவி ஆழ்வார் எதிராசராகிய மூவரை பற்றி ஒரு பிரபந்தம் அடுத்தது ஆண்டாளுக்கு அடுத்ததும் அருளி செய்கிறார் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வெகுந்தவான் போகன் தன்னை இகழ்ந்து ஆழ்வார் திருமகலாராய் பிரியாழ்வார் பெண் பிள்ளைய ஆண்டாள் பிறந்த திருவாடிபூரத்தின் சீர்மை என்ன இதுல ரொம்ப முக்கியம் எல்லாமே முக்கியம் இன்னைக்கு முக்கியம் அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தன் செயலை விஞ்சு நிற்கும் பிஞ்சாய் பழுத்தாளை ஆண்டாள் பக்தியுடன் நாளும் பழுத்தாயினர் அஞ்சு குடிக்கொரு சந்ததியினர் அஞ்சு குடிங்கிறதுக்கு எத்தனை அர்த்தம் சொன்ன ஆழ்வார்கள் அத்தனை பேருக்கு ஒரு குடி இவள் இல்ல இல்ல பொய்கை பூதம் பேய் திருமணிசை பெறான் அம்மாழ்வாராகிற பிரபந்தத்தை அதுக்கு ஒரு இல்ல இல்ல எபெருமானுக்கு என்ன வருகிறதோ என்று அஞ்சுகின்ற குடிக்கு இவள் ஒரு சந்ததி அஞ்சு குடி என்று மூணு அர்த்தம் காற்றாள் ஆக அஞ்சு குடிக்கு ஒரு சந்ததியாய் அழிவார்கள் தன் செயலை விஞ்சிணைக்கும் தன்மையாளாய் பிஞ்சாய் பழுத்தாளை அவசரித்தாள் என்பது முக்கியமாக ஆச்சாரியால் பிரஜையை கணத்திலே விழுந்தால் ஒக்க குதித்தெடுக்கும் காயை போலா ஒரு குழந்தை கடத்த ஊந்துடுத்து உடனே அவ அம்மா என்ன பண்ணாளாம் அந்த குழந்தையை காப்பாத்தலமே என்ன பண்ணானா எனக்கு நீச்சம் தெரியாதுன்னு நினைக்கலையா உடனே தனக்கு தெரியாட்டி ஊழல் நினைச்சு குழந்தையா காப்பாத்தணும்னு அந்த கணத்தவே உள்வாராம் அதுபோல எங்கள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் இந்த உலகத்திற்கக்கூடிய இந்த ஜீவன்கள் எல்லாம் கட்டப்படுறதே இது கட்டப்பட்டா என்ன பண்ணும் தெரிந்து கொள்வதற்காக தானும் இந்த சம்சாரமாகிற சேர் நம்ம இருக்கக்கூடிய சேர் இந்த சேர்த்துல வந்து அவள் வந்து அவதாரம் பண்ணினாளாம் ஆக அப்படிப்பட்டதான அதனால்தான் எமக்காக வண்ணோம் எம்போல்வாருக்கன்னோ இங்க ஆண்டாள் அவதரித்தாள் என்ற விஷயத்தை சொல்றார் எமக்காக வன்னோ இங்கு ஆண்டாள் அவதரித்தாள் குன்னாத வாழ்வான வைகுந்தவான் போகந்தன்னை இகழ்ந்து வைகுந்தத்துல போகமாக இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை இழந்து அழ்வாருடைய திருமகளாக வந்து அவதாரம் பண்ணாளே எப்படிப்பட்ட பெருமை பெற்றவள்ளி என்ற கோதை நாச்சியார் அவருடைய பெருமையை சொல்றார் ஆக அது மட்டுமா காளித்திருநாமத்து என்ன சொல்ற பெற்றெடுத்த பெண் பிள்ளைனா பல பேர் பரிகாசம் பண்ற பெரியாழ்வார் எங்க பெற்றார் எடுத்து வளர்த்த பெண் பிள்ளை சொல்லணும் பெற்றெடுத்த வாழ்த்துலாமே தப்பு அப்படின்னு ஆட்சேபம் அந்த ஆட்சேபத்துக்கு சமாதானம் சொன்னார் பெரியாழ்வார் பெற்றதுன்னா பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் எம்பெருமானுடைய அருளை பெற்று எடுத்த பெண் பிள்ளை அதனால பெரியாழ்வார் பெற்று எடுத்த பெண் பிள்ளை ஆகிற வாழ்கே எனது அர்த்தம் கொள்ளணும் என்று சொன்னார் பெரியாழ்வார் பெற்று எடுத்த பெண் பிள்ளை என்று சொன்னார் அது மட்டுமா என் பொன்னி எப்படி இருக்கு அவரும் சொல்றாரு ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன் செங்கன்வால் தான் கொண்டு போனான் என்று அவருடைய பெருமையை அவரும் அந்த பிரபந்தத்திலே கிரந்தசஸ்தமாகி வைத்தாரே ஆக அப்படிப்பட்டதான பெருமையுடைய ஆண்டாள் என்ன அதை பத்தி சொல்றார் அடுத்த இருபத்தஞ்சு இருபத்தி ஆறாவது பாசுரம் மதுரகவி ஆழ்வாருடைய பெருமையை சொல்றார் ஏறாறு மதுரகவி இவ்வலகையில் வந்து பார்வையர் மற்ற ஆழ்வார்கள் வந்தது அதாவது ஆழ்வாருக்கு ரெண்டு பிரபந்தம் அருளிச்சது காரணம் சொல்றாள் என்ன காரணம் சொல்றான்னா இந்த கணினி சுருத்தாமருடைய ஸ்தானம் எதுன்னு கேட்டார் நவப்பதத்தினுடைய அர்த்தத்தை காட்டுகிறது நமப்பதம்னா எது நமகான அர்த்தம் என்ன அர்த்தம் தான் மமா நான் எனக்கு இல்லை இப்ப நம்ம அப்படி சொல்லிட்டோம் மணவாள மாவளுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய சந்தேகம் வந்து கொடுத்தோம் என்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியும் நான் எனக்கு இல்லைன்னு ஆனா இதுல வேறொரு சந்தேகம் வந்து இதுக்கு உண்டான அர்த்த அர்த்த அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கலமேன்னு நினைச்சார் உடனே கேட்டார் நம பதத்து அர்த்தத்தை யாரு சொல்லுவாருன்னு கேட்டான் நம்ம சொல்லா சொல்லுவோம் கடையில் போனா கேசட் யாராவது சொல்லிருப்பா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்ப சொல்லலாம் அவர் நமப்பதை அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு எங்க தெரியுமா போனா திருநாடபுரங்களையும் போயிட்டார் நம்ம ஏண்டானா அங்க ஆய் ஜனஞ்சாச்சார்னு ஒரு சுவாமி இருக்க அந்த சுவாமிக்குதான் அது அர்த்தம் தெரியுமா எப்படி தெரியும் ஆச்சார சேத்திரம் ஞான சதுஷ்டியின் மேலே ஆனந்த சதுஷ்டிகளுக்கு உதயம் என்று ஒரு சூத்திரம் ஞான சதுஷ்டியின் மேலே ஆனந்த சதுஷ்டிகளுக்கு உதயம்னு ஒரு சூத்திரம் போட்டார் அதுக்கு என்ன அர்த்தம்னு ஸ்புரிக்கல ஸ்புரித்தது தண்டாக ஆசை அதனால இங்கிருந்து ஆயிடத்தில போய் இதை கேட்க வேண்டும் இடத்துல யாருக்குமானு எம்பெருமான ஒருத்தனுக்கு அடியாறுகளுக்கும் உண்டு என்னதுக்கு அர்த்தம் அதை அடியாறுகள் அளவுல கொண்டு சேர்ப்பதுதான் நம பதத்தினுடைய முக்கியமான அர்த்தம் அதைதான் மாமன்கள் இடத்தை சொன்னார் வாய்த்த திருமந்திரத்தின் மத்திமமாம் பதம் போல் சீத்த மதுரவி செய்த ஆர்த்தவர்களுடைய ஆரியர்கள் தாங்கள் அருளிச்செயல் நடுவே சேர்வித்தார் தாற்பம் தாபரியத்தை தெரிந்து கொண்டு சேர்த்தார்கள் விஷயத்தை அருளி செய்கிறார் திருப்பல்லாண்டு ஓம் என்பதான திருப்பல்லாண்டு ஓம் பிரணவத்தினுடைய அர்த்தத்தை திருப்பல்லாண்டு சொல்றது நமஸனுடைய அர்த்தத்தை கண்ணினிருத்தாம்பு காட்டுகின்றது நாராயணபுரத்தினுடைய அர்த்தத்தை திருமொழி தொடங்கி திருமடல் ஈராக உள்ள பிரபந்தங்கள் காட்டுகின்றன ஆயசப்தத்தினுடைய அர்த்தத்தையும் காட்டுகின்றன என் விஷயத்தை சொல்லி ஆக இத்தனையும் சேர்ந்தது இந்த பிரபந்தம் என்பதாக மதுரவி ஆழ்வாருக்கு அவருடைய திருநஷத்திரத்தை கொண்டாடி அவருடைய பிரபந்தத்தை கொண்டாடி ரெண்டு பாசுரம் அடுத்த பாசுரம் எம்பெருமானாரை பத்தி எம்பெருமானாருக்கும் மூன்று பாசுரம் இந்த உபதேச ரத்னமாலை யாருக்குன்னு கேட்டார் அதுக்கு பதில் சொல்றார் இந்த உபதேசத்தனமா எம்பெருமானாருக்காகத்தான் என்று விஷயம் மூன்று பாசனம் எம்பெருமானார் இந்து திருவாதிரை நாள் என்றயினும் ஏற்றம் என்ப யாரும் கேள்வி கேட்கல அதில் கேள்வி கேட்கிறார் இன்று உலகீர் இன்று என்ன தெரியுமா இந்துலகிர் சித்திரையில் ஏழ்ந்த திருவாதிரை நாள் சித்திரையில் பெருமை பெற்றதான திருவாதிரை நாள் இன்று நான் என்றயினும் எந்த நாள் இன்று இதனுக்கு ஏற்றம் என் என்ன எல்லாத்தையும் இந்த திருவாதிரைக்கு என்ன ஏற்றம் என்றவருக்கு சாற்றுகின்றது ஒருத்தர் என்றேன் கேள்வின் எதிராச தம்பிரப்பால் நாட்டிசையும் கொண்டாடும் நாள் நாற்றுசையில் இருப்பவர்களும் கொண்டாடுகின்ற நாள் என்று கேட்டார் அச்சரல் பெரிய விசாரம் பண்ணால் இந்த இடத்துல சீமானான பெருமாள் அவதரித்த சீமானான மாசமும் சைத்ர மாசம் இருக்கிறது அப்புறம் அவர் அவதரித்திரத்திற்கு அடுத்து அணித்த நட்சத்திரம் ஆயிட்டு இவருடைய அவதாரம் அதாவது திருவாதிரையும் புனர்பூசமும் திருவாதிரையும் புனர்பூசமும் ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல போல இருந்தது ஏழு விஷயத்தை சொன்னார் இவரும் அவர் சீமான் என்ன அவருக்கு திருநாமம் யாருக்கு தசரதகுமாரனுக்கு இவருக்கு என்ன திருநாம ஸ்ரீமான் இளையாழ்வார்வந்தருளிய நாள் திருவாதிரைநாளே இவரும் ஸ்ரீமான் என்று விஷயத்தை சொன்னார் என்ன ஸ்ரீமான் கைங்கரியமாகவர் எவரோ அவன் ஸ்ரீமான் என்றுஅழைக்கப்படுகிறான் இவருக்கும் அந்த கைங்கிரியஸ்ரீ உண்டு என்று விஷயத்தை சொல்றார் அடுத்தகள் நாத் திசையும் கொண்டாடும் நாள்னா நாலு திசையும் கொண்டாடுகின்றது சொன்னார் இந்த மூணு பாசத்தை சேர அனுபவிச்சுட்டு அப்புறம் சாரத்தை சொல்றேன் அடுத்த வாசகம் சொன்னார் அழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் அடுத்த விஷயம் போனார் இந்த பிரபந்தம் முழுக்க நான் உபதேசத்திரமாலே அழ்வாருடைய பெருமையை சொல்றேன் நினைச்சுக்காதீங்க ஆழ்வார்கள் எல்லாம் ஒரு வாரமா வச்சிருங்கோன்ட்டு இன்னும் இப்படி சொல்லிட்டாரு இவ்வளவு கஷ்டப்பட்டு அழ்வார் பிறந்த நட்சத்திரம் இந்த ஆசிரம் இந்த மாசங்கள்லாம் சொல்லிட்டு இந்த பாசனத்தை என்ன சொல்லிட்டாருனா ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு எது ஆழ்வார்கள் அவதாரம் பண்ணா அது சரி நமக்கு எது வாழ்வான நாள் என்று கேட்கிறார் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகீர் எழ்வாறு எதிராச உதித்தரும் சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திர திருவாதிரை எருமானர் அவதாரம் பண்ணாரே அந்த நாள் நமக்கு ஆழ்வார்கள் வந்து அவதரித்த நாள்களை காட்டிலும் ஏற்றத்தையுடைய நாள் என்பதாக தெரிந்து ஆக ஆழ்வாருடைய திருந்சத்திரங்களை காட்டிலும் எப்பெருமானாருடைய துணட்சத்திரம் நமக்கு இன்னும் சுயஸ்கரமானது ஏனன்னா நம்முடைய வாழ்வுக்கு வித்திட்ட நாளாக இது இருக்கிறது என்ன விஷயத்தேனா அப்ப ஆழ்வார்கள் தான் நம்முடைய வாழ்வுக்கு வித்திடலையா அவ பண்ணியிருக்கா இவர் வித்திட்டா மாதிரி அவர்கள் வித்திடவில்லை என்ன விஷயம் விசாரம் பண்றது எழ்பாரு அடுத்தது கேட்டார் இவர் என்ன வித்திட்டார்னு கேட்டார் உன்புள்ளாருக்கு திருபடி சம்பந்தத்தாலும் பின்புள்ளாருக்கு திருமுடி சம்பந்தத்தாலும் மோட்சத்தை கொடுத்தாரு இந்த பெருமை வேற யாருக்கும் கிடையாது ஜெகதாச்சாரியர் ஒருவருக்கு வேண்டும் இந்த பெருமை இருக்கிறது இந்த திரு திருமுடி சம்பந்தம் திருமடி திருமுடி திருமுடி சம்பந்தத்தை இப்ப சொன்னோம்னா இன்னும் ஒரு பொண்ணை ஆயிடும் அது எங்கெங்க சொல்லியிருக்கா என்னன்னு பொலிக பொலிக பொலிகு ஒரு பாசுரம் திருவாய்மொழியில எவருமானவர் அவகாரம் பண்ண போறார் நம்மழ்வார் காட்டுற முதலகவி ஆழ்வார் ஒரு திருமேனி பண்றார் அந்த திருமேனி என்னவா ஆயிடுறதுன்னா அஞ்சலி ஹஸ்தத்தத்தோட வந்துடுறது ஆழ்வாரிடத்திலே போய் பிரார்த்திக்கிறார் இது போல ஒரு அவதாரம் பண்ணுமா அதை வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாரு ஆழ்வார் அவ்வளவுதான் விஷயம் உடனே அதை திருவாராதனம் பண்றாரு யாரு மதுரவி ஆழ்வார் பண்றேன் மதுரவிழ்வார தொடங்கி இப்ப ராங்குச நம்பி முதலான ஆச்சாரெல்லாம் திருவாராதன பண்றான் பண்ணி நாதமணி உயிர கொண்டார் மணக்கால் நம்பி பெரிய நம்பி ஆள வந்தார் பெரியந்தான் வந்து அப்படி ஒரு மகான் அவதாரம் பண்ணல அப்ப யாரோ போய் ஆழவந்தாரத்தை சொல்றா காஞ்சிபுரத்து ஒரு குழந்த இருக்கான் பிரம்மசேஜசோட கூடியனா இருக்கான் போய் பாருங்கன்னு பார்த்தோன்னே ஆள வந்தார் சொல்றார் ஆம் முதல்வன் ஆ முதல்வன் சொல்றேன் இவன் தான் அவன் இவன் தானா எது ஆழ்வார் கருவாக்கி உண்டாக்கி கொடுத்தாரே பௌஷதாரச்சாரிய விக்கிரகம் அந்த பௌஷத்து திருமேனி இருக்கிறதே அந்த லக்ஷணத்தோடு கூடிய உத்தம புருஷன் இவன் விஷயத்தை காட்டுகிறான் இது எந்த இடத்த தெரிகிறதுனா கைவாச்சான்னுடைய திருக்குமாரினாராச்சான் பிள்ளை சர்மோபாய நிர்ணயம் ஒரு கிரந்தம் அதுல இந்த விஷயங்கள் மொத்தம் விரணம் பண்ற அப்படி சொல்லும்போது என்ன சொல்றார் திருவடியால பின்புள்ளார் இப்ப எம்பருமானால வந்து அவதாரம் பண்ணதுனால முன்புள்ள அந்த ஆச்சாரெல்லாம் இருக்காங்க திருமண சம்பந்தத்தாலேதான் அவாடு மோஷத்துக்கு போய் சேர்ந்தா என் விஷயத்துக்கு விசாரம் பண்ணி இதுக்கு உண்டான விஷயத்தை முடிச்சு வச்சுட்டான் ஆக ஜெகதாச்சாருடைய திருமணி சம்பந்தத்தாலே முன்புள்ளார்களும் திருமொழி சம்பந்தத்தாலே பின்புள்ளாரும் மோட்சம் பெற்றனர் விஷயத்தை சொன்னார் அதைதான் இடத்துல ஏழ்பாரு உயர் அடுத்த விஷயம் கேட்டார் இந்த உலகத்தில இருக்கா நான் இந்த உலகத்திற்குவா மட்டும் கிடையாது எல்லா உலகத்திற்கு எங்க எப்பெருமானத்துக்கு உயிரான விஷயம் எல்லா லோகத்திற்கக்கூடிய வாழ்க்கை என்ன இருக்குன்னா ஏழ் பாரு ஏழ் பாருனா நான் சத்தத் தீபமாக இருக்கக்கூடிய பூமி இத்தால் சர்வ லோகங்களையும் நினைக்கிறது வியாக்கியான கத்தா என்ன சொல்றாரா அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராச மாமுனிவான் இறங்கு என்ன ஆர்த்தி வாழ பிறந்த எதிராச மாமுனிவன் வாழ பிறந்தவர் அச்சரால் கேட்டா நமக்குலாம் எம்பெருமானோம் மற்ற வாழ்லாம் கூட எம்பெருமானார் சம்பந்தம் தான் என்ன சுவாமி இது நம்பவே முடியலையான்னு கேட்டார் நம்பாம என்ன செய்யறது கிரந்தம் பண்ணி வச்சிருக்காளே பெரிய வாழ்னா என்னடா கேட்டானா அச்சரால் எழுதினா இருப்பாருங்கி பாதராயணு சாஸ்திரம் சொல்லித்தான் பாதராட ரிஷி சொன்னாரா சகல லோகங்களையும் பிரம்ம உபாசனை பண்ணனும் பிரம்ம விசாரத்தை பண்ணுங்கோல் என்று விதித்தான் பிரம்ம விசாரம் ஏதோ நம்முடைய உலகத்திற்கு மட்டுமல்லு எல்லா லோகங்கள் இருக்கக்கூடியவாடும் பிரம்மவிச்சாரம் பண்ணணும்னு சாஸ்திரம் விதிக்கிறது இன்னும் விஷயத்தை சொன்னான் அப்போ எல்லா லோகங்கள் இருக்க பிரம்ம விசாரம் பண்றாடான்னா பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்றது நம்ம பண்ணிட்டு இருக்கோமான்னா ஏதோ நம்ம சொல்றதை கேட்டுருக்கோம் பண்ற மாதிரி அபிநயமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அவளா அந்த அபிநயமாது பண்றாளான்னு கேட்டா தெரியலன்னு கேட்ட ஆனா ஒருத்தர் மட்டும் அபிநயம் பண்ணல அவள் காமிச்சுட்டாள்னா என்னடா அப்படின்னா எங்கள் எவெருமான வந்து பிறந்தனாலனா சர்வ லோகங்களையும் பிரம்ம விசாரம் உண்டா இல்லையான்னு கேட்டா பிரம்மத்தை பத்தி விசாரம் பண்ணி எது பிரம்மம்னே தீர்மானிக்க முடியலையா யாராலையும் பிரம்மம் எதுன்னு அவாய்ப்புக்குள்ள ஒரு விசாரம் அல்லாம் தேவர்கள் தான் ஆனால் எங்கள் எவருமானார் என்ன பண்ணார்னா சீபாட்சியத்தை செய்து வைத்து தத்துவ நூல் கூழற்றது என்னும் முடியாத செய்து இதுதான் பிரம்மம் அதாவது பிரம்ம கத்னாசகா என்று சொல்லி பிரம்மம் எப்படிப்பட்டது என்ன நாராயணனே பிரம்மம் என்பதாக சொல்லி முடித்து வைத்ததான பெருமை இருக்கிறதே அவர்களெல்லாம் பிரம்ம விசாரத்தை எங்கள் எம்பெருமானார் முடிச்சு வச்சு நாராயணனே சர்வாத்மரன் என்பதாக சொல்லி இதை முடிச்சு விட்டுச்சுடா அதனால இப்ப நட ஆச்சுண்ணா எங்கள் எம்பெருமானாருடைய சீபாஷ்யத்தை தேவர்களும் கை கொள்ளும்படியாக ஆயிட்டது அதனால எழுவாரு ஆனால் அவள் எழ்பாறு இருக்க முடியும்னார் அது மட்டும் அல்ல தேவர்கள் சீபாஷ்யத்தை கைகோடுறது மட்டும் அல்ல அடுத்த விஷயம் பண்ணார் எம்பெருமானார் இங்கிருந்து காஷ்மீர் தேசத்துக்கு போனார் அழிவான விட போறார் போயிட்டு அங்கிருந்து என்ன செய்யறாருன்னா பிரம்மசூத்திர விற்பி உரை படிக்கணும்னு ஆசைப்படுறார் அத வாங்க பண்ணிடுறார் அத புடுங்கி அந்த ராஜா திருப்பியை வச்சுறார் கல்விக்கு அதிதேவத்தை சரஸ்வதி யானவள் எம்பெருமானவருடைய சீபாஷத்தை எடுத்து கையில கொடுக்கலையாம் தன்னுடைய சிரசா விஹித்தாளாம் அவள் தன்னுடைய தலையில வைத்துக் கொண்டு பூஜித்தாளாம் பிரம்மாவருடைய பத்னியான சரஸ்வதி பூஜை பண்ணதான பெரிய பெருமை எம்பெருமான கிரந்தத்துக்கு உண்டு ஆக பிரம்ம விசாரம்னா பிரம்மத்தை பற்றி நாராயணனே பரத்வத்துவம் என்கிறதான எம்பெருமானா செய்த இந்த பிரம்ம விசாரம் ஆனது சரஸ்வதியினாலேயும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பெருமை அதனாலதான் எழ்பாருமையே எதிராக என்று மாமனி கலர் ஒளி செய்தார் அனைத்துலகம் வாழ பிறந்த எதிராக மாமணிவார் இறங்கு என்று சொல்லி அப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய பெருமையை சொல்றேன் சாதாரணமா தெரிஞ்சா தெரியுமா எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க எம்பெருமானா இருக்கு ஆக அப்படிப்பட்ட விஷயத்தை இது மட்டுமே சொல்லல இதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றார் எம்பெருமானார் தாம் பெற்ற பேர் மட்டும் இல்லை அத்தையங்கே சுகமாஸ்வா சீரங்கத்தே இரு என்று நம்பருமானையும் வித்தார் அதுக்கப்புறம் என்னன்னா அஸ்துதேன்னு வார்த்தை சொன்னார் சித்வாவரம்னு ஒரு விஷயம் பெரியவா சாரம்பி வியாக்கியத்தை விவரம் பண்றார் உனக்கு கொடுத்துட்டேன்னு என்ன குடுத்துட்டேன்னா உனக்கும் கொடுத்த உன்னை சேர்ந்தவாளுக்கும் கொடுத்த எதை கொடுத்த மோக்ஷத்தை கொடுத்த நீ யார் யாருக்கு கொடுக்கணும்னு நினைச்சு செய்ய அது உனக்கு காரிகரமாக ஆகும் என்ற விஷயத்தை சொல்றார் ஆக இதான் மனவாழ் மாமன்கள் திருவுள்ளம்பத்தி இந்த இடத்த என்ன சொல்றார் எழுவாருமே எதிராசர் உதித்தரணும் சித்திரையில் செய்ய திருவாதிரை அழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு நமக்கு ஏன் வாழ்வான நாள் என்ன இத்தனை பெருமை நமக்காக பெற்றுக் கொடுத்த எம் பெருமாறார் இருக்கிறாரே அதனால் இதுவே நமக்கு வாழ்வான நாள் என்பதாக சொல்றார் அடுத்த வாசனம் எந்த எதிராக இவ்வளையில் எந்த மக்கா நாள் என்னும் வாசினால் இந்த திருவாதிரதண்ணின் சிறுமதனெஞ்சே உருவாமல் எப்பொழுதும் ஊர் எப்பொழுதும் இந்த திருவா நட்சத்திரத்தை நாளைக்கு திருவாதிர நாளைக்கு தான் நினைக்கணும் இல்ல நிச்சயமே திருவாகரன் வச்சுக்கோங்க ஒருவாவன் எப்பொழுதும் ஓர் என்பதாக சொல்கிறாய் இந்த திருவாகரத்துடைய பெருமையை சொல்லும் அடுத்த பாசனம் எண்ணரும் சீர் பைக முன்னோர் இவ்வுலகில் தோன்றியவர் அடுத்த பாசனத்துல முதலாழ்வார்களையும் கலியனையும் திருப்பானையும் சேர்த்து சொல்றார் தொண்டடி புடையார் முப்பத்தொரா பாசம் தொண்டடி புடி ஆழ்வாரியம் குலசேகர ஆழ்வாரியம் சேர்த்து சொல்றார் முப்பத்தி இரண்டாவது பாசம் இதெல்லாம் பாசனத்தொடைய சொல்லேன்னுதான் அவர் வழி கிடையாது மண்ணு திருமணம் இன்னும் ரெண்டு பாசனம் பாக்கி இருக்கு முக்கியமான பாசம் மண்ணு திருமணிசை மாடத்திருக்கு என்று திருமணிசை பெறாரையும் நம்மாழ்வாரியம் பெரியாழ்வாரியும் சேர்த்து சொல்றார் அடுத்து சீராரும் வில்லிபுத்தூர் செல்வ திருக்கோளூர் ஏராள் பெரும்புதூர் என்ன இவர்கள் பிறந்த ஊர்கள் என்னென்ன இடம்னு சொல்றார் கேட்டார் ஊர் பெயர் தெரியாதவன்னு சொல்வாள் ஊர் தெரியணுமா மாமனிகள் இருந்த காலத்துல அழிவார்கள் யாரு அழுச்சையில் என்னன்னு யாருக்குமே தெரியாம போயிடுச்சு இந்த குருக்காருடைய படையெடுப்பு வந்து எல்லாமே அழிஞ்சு போச்சுன்னா அழிவார்கள் யாரு என்னன்னு தெரியல இப்ப சொல்றாள் பாரதிய ஆழ்வார்னு ஒருத்தன் நம்ம கண்டதற்கே ஒருத்தன் பாரதிய ஆழ்வார்னு சொல்றான் போட்டோம் இப்பயே இவ்வளவு இந்த யுகத்திலே இவ்வளவு விசாரம் பண்ண அந்த நாள் எல்லாரையும் சொல்லிட்டா என்ன பண்றது அதனால்தான் மாமனிகள் இந்த ஆழ்வார்களை பத்தியும் அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை பத்தியும் அவ பிறந்த மாசத்தை பத்தியும் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம் என்பதற்காகத்தான் இதை முதல ஆரம்பிக்கும் போது என்று சங்கல்பம் பண்ணார் இன்னொரு விஷயத்தை சொல்றார் அடுத்த விஷயத்தை சொல்றார் ஆழ்வார்கள் ஏற்றம் முப்பத்தி நான்கு முப்பத்தி அஞ்சாவது பாசனத்தினாலே அழ்வாருடைய ஏக்கத்தையும் அருளிச்செயலுடைய ஏற்றத்தையும் சொல்றார் ஆழ்வார்கள் ஏத்தம் அருளிச்செயலேத்தம் தாழ்வாதமிதான் பலத்தோம் ஏழ்வாறு அவர்கள் செய்த வியாக்கியகம் உள்ளதெல்லாம் இனிமே அழ்வாருடைய பெருமை முடிஞ்சு போச்சு அழ்வார்கள் செய்த பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் அருளி செய்த பெருமை என்ன இன்னும் விசாரத்துக்கு செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை சொல்றார் அருளிச்சிய பெருமை எப்படிப்பட்டது வியாக்கியானம் எது என்று சங்கர்பம் பண்ணி ஆரம்பிக்கிறார் சங்கர்பம் பண்ணி ஆரம்பிச்சு விஷயத்தை சொல்றார் ஒரு இப்படிப்பட்ட ஒரு மகா பிரபந்தத்திலே ரெண்டு இடத்துல மடவாள மாமணிகள் ரொம்ப தீர்க்கமான அழுத்தமான சப்தங்களை நரகள் விழுவான்னு ஒரு இடத்துல மூர்கர்ன்னு ஒரு இடத்துல கேட்ட ஆச்சாரியால் இப்படிப்பட்ட ஒப்புர் பெற்ற இந்த பிரபந்தத்தில் நரகில் விழுவான்னு ஒரு பிரப ஒரு விஷயமா இந்த ஆழ்வார்கள் அதாவது பாசனத்தை அருளீச்சலையும் தாழ்வார முன்னாடி முன்னாடி ஆழ்வார்கள் நரகில் விழுவார்கள் வந்து விடுவோம் அது பெரிய சொல்லுவா அழ்வார்கள் அழிவார்களையும் அருளிச்சேலையும் தாழ்வார்கள் நரகள் விழுவார்கள் வந்துடும் ஆழ்வார்கள் நரகில் விழுவார்கள் சேகரிக்கும் போது வருமே என்று கேட்பாலும் அப்ப அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அழிவார்கள் யார் நரகில் விழுவார்கள் உண்மையிலேயே இந்த பாசனத்துக்காகனா இந்த பிரபந்தமே என்ன விஷயம் சொல்றாருனா பத்தி அந்த நாள்ல ரொம்ப சொல்லக்கூடாத வார்த்தைகளை பேசினாலும் அதுல நான்கு ஆக்ஷேபங்கள் பிரதானமாக பண்ணாலும் என்ன நாடு ஆட்சேபம்னா அழிவார்கள் பிராமண குலத்தில் பிறந்தவர்கள் அல்ல மத்த யோனிகள் பிறந்தவா இது முதல் ஆக்ஷேபம் அதனால அழிவார்களை நாம் கொண்டாடக்கூடாது அடுத்த ரெண்டாவது ஆட்சேபம் அவ பண்ணதுல தமிழ் பாஷையில தமிழ் ஆகிற பாஷையில போயும் போயும் பண்ண அதனால அந்த மொழியை நம்ம ஒத்துக்க கூடாது இன்னும் இரண்டாவது ஆட்சேபம் அடுத்தது மூணாவது ஆட்சேபம்னா இவால வாயினால நம்ம சொல்லலாம் அவ்வளவுதான் அழிவார பத்தி வாயினா ஸ்துதி பண்ணலாம் மூணு அடுத்தது நாலு சொன்னாலாம் பூஜை பண்ணக்கூடாது அவளை பக்த பிம்பங்களாக பண்ணி திருவாராதனா பண்ணக்கூடாது பெரிய சமாதானம் தான் ஆச்சாரிய ஹயம் விஷயத்துக்கு மறுப்பு தான் அழகிய மனவாள பெருமாள் நாயனார் அழிச்சது ஆச்சாரிய ஹதயம்ங்கிறதான கிரந்தம் இப்ப இந்த நான்கு விஷயத்துக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கேட்டார் இது ஏன் இப்படி வந்தது என்று பண்ணால் இந்த சம்பிரதாயத்திலே வந்த அதாவது நம்முடைய சம்பிரதாயத்தில் எத்தனையோ பேர் மத்த மதங்களே வந்து சேர்ந்திருக்கிறார் அவளுக்கு தெரிந்து கொண்டு சொன்னது ஒரு விஷயத்தில் எழுதினார் எங்க வைக்கணும் சொல்றது அசங்கதம் தான் இருந்தாலும் சொல்ற ஸ்திரீ தர்மின்யாம் ஆத்ம ஜனஞ்சானிவா என்று வார்த்தை ஸ்ரீ தர்மின்யான் ஸ்திரீகளுக்கு சில தர்மங்கள் உண்டு தர்மம் என்ன தர்மம் நம்ம ஆற்றுல வீட்டுக்கு விலக்கான பெண்களை எப்படி வைப்போமோ அது போல அழ்வார்களை வைக்க அதுக்கு அர்த்தம் இது ஒரு கிரந்தத்துல இருக்கு இது என்ன கிரந்தம்னு விசாரிப்போம் நமக்கு வேண்டாம் ஸ்ரீ தர்மின்யாம் ஆத்ம ஜனஞ்சாமிவா என்று சொல்லிட்டாள் தெரியவா இப்ப இப்படி சொல்லிட்டாலே அத மாதிரி அழ்வார்களை சொல்ல அத மனசுல கொண்டாரு மாமுனிகள் அழ்வார்களையும் அருளி செயல்களையும் நினைப்பவர்கள்தான் நரகில் வீழ்வார்கள் அவருக்கு தெரியல நரகம் தான் வாழுக்கு அதை ஒன்றும் சந்தேகமே கிடையாது நரகில் வீழ்வார்கள் சொல்லி முடிக்கல என்று நினைத்து நெஞ்சே நீய வரு அணுக கூசி திரி என்று விஷயம் சொன்னார் அதனால நீ அழ்வார்களை பத்தி கேவலமாக யாராவது பேசினார்களே ஆனால் அவர்கள் பக்கத்திலே சென்று அணுக கூசி திரி உடம்பெல்லாம் கூசன உனக்கு ஆழ்வார்டு பத்தி தவறாக யார் சொன்னாலும் உனக்கு உடம்பு கூச வேணும் என்ற விஷயத்தை சொல்றார் முக்கியமான வாசனம் இது அதனாலே அதுபோல அல்ல நம்முடைய அடுத்த வாசனத்தாலே திருளொற்ற அழ்வார்கள் சீர்மையை அறிவாரார் அருளிச்செயலை அறிவார் யார் அருளிச்செயலை அறிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள் அருள் பெற்ற நாதமணி முதலாக கேட்டார் இந்த ஆழ்வார் பிரபந்தங்களுக்கு அந்த பண்ண ஆரம்பித்தாலும் தமிழ் கவிஞர்கள் இது நம்மளுடைய வியாக்கியானத்தை காட்டுற இட்டத்துக்கு முன்பே சில தமிழன் வியாக்கியானம் பண்ணிருக்கான்னு விஷயத்தை நீழ் முடியும் இப்படியே கண்ட முழுக்க பண்ணினானா அவன் இப்படி சில விசாரங்கள் எல்லாம் பண்ணினானான் அதெல்லாம் தொலைச்சிட பண்ணானா உண்மையான அருளிச்செயலுடைய தாற்பயத்தை அறிந்தவர்கள் யார் அருளிச்செயலை அறிவார் யார் அருள் பெற்ற நாதமுனி அருள் யாருடைய அருள் அருள்கெற்ற நாதமணி முதலான நந்தேசர் நம்முடைய தேசிகன் என்ற சப்தம்யா குருமத் என்று சொல்றார் உத்தமமான ஆச்சாரியை குறிக்க வந்த பதமே தவிர அது தனிப்பட்ட ஒருவரை குறிக்க வந்த பதம் என்பது கிடையாது என்பது விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் நந்தேசிகர் சொல்லிருக்கார் நந்தேசிகர் சொல்லிருக்காரு அப்ப கூட நந்தேசிகர் அவர் யாரை சொல்வாருன்னா பிள்ளை உலகாரியை சொல்லலாம் நாதமணிகள் தொடங்கி பிள்ளை உலகாரிய பரியந்தமான தேசிகர் இருக்கிறாரே நந்தேசிகர் எல்லால் பெரமணமே வேலை போது எப்படி வந்தது மத்திருமந்திரம்ர்மஸ்லோகத்து அர்த்தம்ன அருடைய அர்த்த விசேஷமே ஓரான் வழி பரம்பரையில வந்துதான் ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர்ணம் இவர் என்ன பண்ணா ஏறார் எதிராசருளார் பார்ொகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்று பேசி வரம்புறுத்தார் பின் ஆசையுடையோருக்கெல்லாம் கூற வேண்டும் என்று பல பேர் இந்த பாசனத்தை வச்சு திருக்கோட்டி ஒன்னும் கோபுரத்து சொன்னான்னு சொல்லிட்டு இருக்கா இந்த வியாக்கியானத்த சம்பந்தமே கிடையாது இங்க சொல்ற முழுக்க அருளிச்செயல் தான் சொல்றான்னு வியாக்கியானம் பண்றாள் அருளிச்செயல் தான் இங்க சொல்லப்பட்டதுன்னா எம்பெருமானாருக்கு ஒரு பேர் உண்டு என்ன பேர்னா ஸ்ரீ விஷ்ணுலோக மணிமண்டப மார்க்க தாயி ஹாடி விஷ்ணு லோக மணிமண்டபத்துக்கு மார்க்கத்தை காட்டுபவன் என்று எம்பெருமான ஒரு திருநாமம் விஷ்ணு லோக மணிமண்டபத்தை காட்டுகின்ற மார்க்கத்தை காட்டுகின்றவர் யார்னா எம்பெருமானார் தான் காட்டுகிறார் இப்ப என்னத்தை காட்டார்னா ஓரான் வழியாய் உபதேசித்த இந்த பரம்பரா பிராப்தமான அர்த்த விசேஷங்கள் இருக்கிறதே இது எம்பெருமானார் கேட்டார் கேட்டு என்ன சொன்னார் இந்த அர்த்த விசேஷத்தை இந்த ஜனங்கள் எல்லாம் எழுந்து போயிட்டதுனால என்ன பண்றது என்ன ஆலோசிச்சு அவர் சொல்றார் அடியுல அங்க என்ன சொல்றாரு பாருங்க ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் எதிராசர் இன்னொருளால் என்ன பண்ணார் பாருலகில் எல்லோருக்கும் கூறுமன் சொல்லல ஆசையுடையோருக்கெல்லாம் கூறுமன்னு ஒரு பரதம் போட்ட எல்லாருக்கும் போற ஒரு ஆள் ரோட்ட பரவாயில்ல கூட்டிட்டு சொல்லல ஆசை உடையணும் எந்த சாஸ்திரம் அதுல ஆசை இருக்க சொல்ல முடியும் ஏனா என்ன விதிச்சது பண்ணுபவரே அது காப்பாற்றும் குரு பிரகாச தீமான் மந்திரம் யத்ன கோபையை குருவை பிரகாசப்படுத்த வேண்டும் மந்திரத்தை வலிது மறைக்க வேணும்னு இந்த சூக்மத்தை தெரிந்து கொள்ளாத ஒரு இடத்துல சொல்லி பிரயோஜனம் கிடையாது அதனால என்ன பாருலகில் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன எழுபத்தி நான்கு சிஙாசனாதிபதிகளை வச்சாரு நீங்களெல்லாம் இந்த திருவாயுடைய அர்த்தத்தை உங்களை அண்டி வரக்கூடிய அவர்களுக்கு சொல்லுங்கள் ஆரியர்கள் கூறும் என்ன என்ன பண்ணார் பேச்சுவார்த்தை நடந்தான் சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமா பேச்சுவார்த்தை நடந்தான் பேசி வரம்பு அறுத்தார்கள் வரம்பு அறுத்து ஆசை உள்ளவர்களுக்கு சொல்றதுல எந்த தப்பு இல்லை என்பதாக சொன்னார்னா ஏன் அப்படி சொல்றாள்னு கேட்டார் வயார்த்தம் தீக சரணாகதி என்றது சாரசங்கிரகத்திலே திருவாயுமொழி துவயத்தினுடைய அர்த்தத்தை விருக்கிறது என்று அருளி செய்தான் ஆக இந்த துவயத்தையும் திருவாயு மொழியும் எவன் உபதேசிக்கிறானோ அவனுக்கே சாட்சாத் ஆச்சாரியத்தை பூர்த்தி உள்ளது என்று எம்பருமானாருடைய திருவிழா ஆக பாரொலியில் ஆசையுடையவர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பறுத்தான் அடுத்த வாசரம் போட்டார் உலகத்துல எத்தனையோ தரிசனங்கள் சொல்றாளே எது உண்மையான தரிசனம்னு கேட்டார் எம்பெருமானா தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் நாட்டி வைத்தார் அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானால் வரத்த அந்த செயல் அறிகைக்கா எம்பெருமானா தரிசனத்தை தெரிஞ்சுக்கோங்க கேட்டார் அஜயர் கேட்டார் என்ன எம்பெருமானா தரிசனம்னு கேட்டார் திருக்கோட்டில் மேம்படுத்த பலகால தோன்று கேட்ட அர்த்தத்தை இப்படி பூரிதானம் பண்ணான்னு கேட்டாரா நம்பெருமாள் அங்கிருந்து எம்பெருமானார் உடையவர் ஸ்ரீரங்கத்துக்குள்ள வராறாம் வந்து உடனே நம்பெருமாள் சொன்னாரா எம் பெருமானு அவர் அழைத்தாராம் என்னுடைய பெருமா இந்த எம்பெருமானார் என்ற பொருள் சப்தத்தை முத சூட்டினது யாருன்னா நம்பெருமாள் தான் காட்டுறது நம்பெருமாள் அவருக்கு எம் பெருமானார்னு சொல்றார் அதை உகந்தார் திருக்குவட்டியூர் நம்பி ஆம் இவர் எம்பெருமானார் என்று சொன்னார் என்று சொல்றார் ஆக எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு பேர் இட்டு நாட்டி வைத்தார் ஆழமா போட்டு உழுது செடி வைக்கிற மாதிரி வச்சுட்டார் அப்படின்னா வேற தரிசனம்னா யாருனா சொன்னோன்னா நம்மளே வரவேற்பு சொல்றா தரிசனம்ய த ஒரு தரிசனம்ரிசனம் தான் மற்றவர்கள் அதற்குள்ள அடிங்கிற தரிசனமே தவிர ஜெகதாச்சாரியருக்கு மீறி யாரையும் சொல்லுவது நம்முடைய சம்பிரதாயம் கிடையவே கிடையாது அதனால தரிசனம் ஏன்னா அப்படி மீறி யாராவது பரவரமணி தரிசனம் என்ன லோகாச்சாரிய தரிசனம் என்று சொன்னாலும் அது நம்பெருமாளுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை நாம் தெரிஞ்சு கொள்ள வேணும் செய்கின்ற துரோகம் எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார் அம்புயோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அருகை எம்பெருமானார் எப்படி வளர்த்தார் என்கிற செயலை அறிந்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி முப்பத்தெட்டாவது பாசுரம் அடுத்த விஷயத்தை வரார் திருவாயு யார் யார்கள் காத்தார்கள் கேட்டார் காத்தவர்கள் பீரோல வச்சி பூட்டுதான் தான் காக்க முடியாது உள்ள பொருளைய வேண்டுமே யார் வைச்சா நெஞ்சியர் விரிவாச்சான் பிள்ளை ரெண்டார் விளக்கு திருவீதி பிள்ளை மனவாளி யோகி திருவாயு மொழியை காத்த குணவாளர் என்று நெஞ்சே கூறு திருவாயு மொழியை காத்த குணவாளர்கள் இவர்கள் முந்தரவே பிள்ளா முதலானோ செய்துவிடும் ஜாக்கிகள் அண்ணாகு பிள்ளா முதலானோ செய்தான் அந்த திருவாயு மொழி பொருளவல்ல தேர்ந்துரைக்க யார் இக்காலத்து இந்த காலத்துல நமக்கு சொல்லக்கூடியவா யார் இருக்கிறார் என்று கேட்கிறார் நிஞ்ச கூறு என்று சொல்றார் அடுத்தது திருவாய்மொழிக்கு வியாக்கியான மருளி செய்த கொண்டு வரார் வெள்ளாரஞான திருக்குறிகை பெறான் புள்ளால் அந்துரைத்தது ஆய்ந்துரைத்தது சொன்னது நன்குரைத்தது ஏடவில் பன்னீர் சொன்னது என்று அஞ்சு விஷயத்தை சொல்றார் திருவாயுமொழிக்கு அமைந்த ஐந்து வியாக்கியானங்கள் அன்றுரைத்ததுனா அன்றுங்கிறதுக்கு என்னடா பெரிய விசேஷம்னு கேட்டார் பாஷ்யக்காரர் எழுந்தருள் இருந்த நாளிலேயே அவர்தின் முன்பாக உரைத்தது அன்று உரைத்தது ஆனால் அன்று உரைத்தது இன்பம் ஆறாயிரம் ஆறுங்கிறது ஆறாயிரம் இதுதான் விஷ்ணு புராணத்தினுடைய ஸ்லோகத்தினுடைய மொத்தம் அந்த விஷ்ணு புராணத்துடைய சாயலை அமைக்கப்பட்டதுனாலே இதுக்கு ஆறாயிரப்படி என்று இதுக்கு திருநாம அதுக்கு தஞ்சீரை ஞானியர்கள் தாம்புகழம் வேதாந்தி நஞ்சியர்தான் பட்டன் நல்லருளால் எஞ்சாத ஆர்வமுடன் மாறன் மறைப்புரளி ஆய்ந்துரைத்தது அடுத்தது என்ன சொன்னார்னா நன்கு ஆய்ந்து நஞ்சியருக்கு சொன்னார் பட்டர் ஆய்ந்து உரைத்ததை நஞ்சியர் சொன்னதுனாலே ஆய்ந்துரைத்தது ஏறு ஒன்பதின் ஆயிரம் என்று ஒன்பதாயிரப்படி சீபாஷ்ய பிரகிரிலேயே சீபாஷ்யத்தினுடைய சாயலேயே இது ஒன்பதாயிரப்படியா அமைக்கப்பட்டதுன்னு சொன்னார் அடுத்த விஷயம் நம்பிள்ளை தம்முடைய நல்லொருளாலிய விட பெரிய இன்பா வருபத்தி மாறன் மறைப்பொருளை சொன்னது இருபத்தி நாலாயிரம் அடுத்த ஆயிரம் சங்கையில் சம்பிரதாயத்தை விதிக்கிறாள் மத் சப்தம் வந்தாலே எம்பெருமான விட்டு பிரியாதவன் அர்த்தம் மத்து பிரத்யேகத்துக்கு இங்க பிரிந்ததுனாலே பெரியவாள் சீராமாயணம் இதனால் தான் சீமத் ராமாயணம் சொல்வாள் பௌராணிக மத்தவாள் தான் சீமத்து நம்முடைய சம்பிரதாயத்தை சீராமாயணம் என்ன காட்டுவர்கள் பெரியவர்கள் அடி ஒட்டி இருபத்தி நாலாயிரம் சம்பிரதாயத்துக்கு ரெண்டு மதுள் ஸ்ரீராமாயணம் ஆகிற மதுள் திருவாயு மொழி ஆகிற மதுள் இன்னும் சோழராஜா இடித்த போது சொன்னாரோ லயோ வெயிட்ட சம்பிரதாயத்துக்கு ரெண்டு இந்த மதுள் இருக்கும்போது இதை யார் இடிச்சு தள்ள முடியும்னு கேட்டாரு அதனால சீராமாயணத்தின் திருவாயு மொழியும் ரெண்டு மதுளை ஒப்பு நோக்கி பெரியவாச்சா நம்ப இருபத்தி நாலாயிரம் படி என்கிறதான வியாக்கியானத்தை அருளி செய்தார் அடுத்த விஷயம் ஆச்சரியமான விபந்தமான விஷயம் தெரியதா நம்பிள்ளை செப்பு நெருசன் வடக்கு திருவிதி பிள்ளை இந்த நாடரிய மாறன் மறைப்புரை நன்குறைத்தது ஈடு என்ன விஷயத்தை சொன்னார் நம்பளுடைய பெருமை எப்படிப்பட்டதுன்னு ஒருத்த பே கேட்டான் ஒரு அழகான ஒரு பாசுரம் இது எதுல இருக்குன்னு தெரியல ஏதோ படிச்சேன் அப்படின்னு எழுதி குறிப்பிட்டு வச்சேன் அதை சொல்றேன் கற்றார் வார்த்தையும் நம்மளிடத்தில பேர் நான்முகனான பிரம்மா இடத்தவே படிச்சாலும் சில பேர் பரமசிவனத்தபடி இதெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒருத்தன் படிச்சாலும் இப்படிப்பட்டவன்டா பண்ணலாம் இந்த காசினிக்கு இந்த உலகத்திலே நந்தின முத்தரி நம்பூர் வரதர் தம் மாளிகையில் சொன்ன சித்திர வார்த்தை கொண்ட எங்கள் நம்பூர் வரதர் அவருடைய திருமாளிகளை கலட்சேபம் பண்ண அதுல ரெண்டு ஒரு வார்த்தை பொறுக்கி எடுத்துட்டு போய் சொல்லிட்டா கூட இந்த தேவருடைய உலகம் இல்லை இந்த உலகமே வாளுக்கு பரிசாக கிடைச்சிடுவோம் அப்ப சொல்றாரு இந்த இடத்துல நந்தினமுத்தரி நம்பூர் வரத மாளிகையில் சிந்தின வார்த்தை கொண்ட சில நாடு கொள்வரே அவளுக்கு சிலது கடை தானாக கடைச்சி விடும் என்று நம்புளுடைய பெருமையை சொல்றார் அப்படிப்பட்ட நம்புடைய பெருமை எப்படிப்பட்டது என் விஷயத்தை சொல்றார் இது எப்படி இருக்கிறது கேட்டால் முப்பத்தாறாயிரம் கிரந்தம் சுத்த பிரகாசிகையினுடைய சங்கையிலே அருளி பட்டர் பிராஞ்சியர் தன்னுடைய அந்திமோபாயன்கிறதான கிரந்தத்திலே அருளி செய்து காட்டுகிறார் ஆக சுத்த பிரகாசிதாயல் அமைக்கப்பட்டது இப்ப இதுல ஒரு விஷயம் தெளிதான் நம்பிள்ளை செப்பு நெருகன்னை வள்ளல் வடக்கு திருவிதி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறைப்பொருளை நன்குரைத்தது ஆயிருக்கு சுவாமி ஈடுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இந்த ஈடு என்கிற பிரயோகத்தை முடிச்சுடுமா சரி முடிச்சுடுறேன் இந்த இதை மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன் சிவோச்சன போஷ்டத்தை பத்தி சொல்லல சொல்ல முடியாதுன்னு அவரே சொல்லிட்டேன் அதனால அடியானம் சொல்லல அதனால ஈடு என்று ஒரு சொல் இப்ப இந்த இடத்துல ஈடுன்னு வருது இந்த திரு நம்பிள்ளை அருளை செய்த வியாக்கியான பெயரிட்டவரே மாமனிகள் தான் மனவாழ மாவுடைய கிரந்தத்தை தவிர வேற எதிலுமே ஈடு என்று குறிப்பு இல்லை ஈடு ஏன் குழந்தை கொடுத்தார் ஈடு என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்னா மாதனுடைய மறைப்பொருளை நாம் நன்கு ஈடும்படி ஈடுபடும்படி செய்வதனால ஈடுன்னு ஒரு அர்த்தம் அழிவாடைய பிரபந்தத்திலே நாம் நன்கு ஈடும்படி செய்வதற்கு ஈடு இது ஒரு அர்த்தம் இரண்டாவது அர்த்தம் காட்டினார் கவச்சம் ஒரு அர்த்தம் காட்ட கஷா இன்னும் மூணு ரக்ஷா கிரந்தம் பண்ண இந்த ஈடைய சம்ஸ்கிருத ரக்ஷா ரக்ஷான் பேர் வச்சார் அவர் நம்பிள்ளையை அவர் பண்ணார் பின்னடுத்த சொல்லும் இங்க கவச்சம் சொன்னார் சத்தம்பிரத சார்த்தங்களை எல்லாம் கவச்சமாக இருந்து காப்பாற்றுவது நம்பிள்ளையுடைய சிசுக்திகள் என்ன சப்தம் சார அசார விவேகத்தை அறிந்து சார அசாரம் அல்பசாரம் அதை தெரிந்து சாரதமம் எதுவோ அதை கொள்ள வேண்டும் அந்த சாரதமமான வார்த்தைகளை முழுவதும் காட்டுகின்றது ஈடு நம்பிள்ளையுடைய முப்பத்தி படி என்ன விஷயத்தை சொன்னார் இதுக்கு ஈடு என்ன சொல்லாமா குறிப்பை எதுக்காக எழுதிக்கோங்கோ எங்குமே கிடைக்காது திருவாயூடைய ஒன்பது ஒன்பது ரெண்டுல நம்பிள்ளை பாண்டவர்களுக்காக உடம்புக்கு ஈடு இடாது எதிரிகள் அம்புக்கு இலக்காக்கின இன்னீர்மை அப்ப ஈடு என்பது கவச்சம் என்கிற பொருளிலே நம்பிளையே காட்டியவர்கள் இருக்கிறார் தன்னுடைய திருவாயுமொழி வியாக்கியானத்துல அதனால ஈட்டுக்கு கவச்சம் என்று அர்த்தம் அடுத்து அஜராள் கேட்டா கவச்சம்னா என்ன அர்த்தம் யாரா குத்தி குத்தி பண்ணிட்டா காப்பாத்திக்கணும்னா இந்த திருவாய்மொழிய குத்தி குத்தரவாயரா இருக்காளா இருக்கா சொன்னா நம்பிள்ளை அவளுக்கு பெயர் வைத்தார் புறம்புள்ளார் புறம்புள்ளார் என்று பல இடங்களிலே காட்டினார் ஆச்சாரிய கேட்டா இவ்வளவு பெரிய இந்த நம்புள்ள வியாக்கியானம் ஒரு இரநூறு வருஷம் வெள்ள பிரகாசமாக இல்லாம போயிடுத்து என்ன காரணம்னு கேட்டார் இந்த புறம்புள்ளார்களாலே ஏதாவது பிரச்சனை வந்துவிட போகிறது என்கிற காரணத்தை உத்தேசித்தே நம்பிள்ளையத்தை ஒரான் வழியாக விட்டார் என்று ஒரு சரித்திரத்தை சொல்றாள் அதனாலே அதுக்கு ரக் பண்ண வேண்டும் என்பதாக சொல்லி ஈடு என்னதற்கு பெயரை சாத்தினார்கள் என்னும் விஷயத்தை சொல்றார் அதனாலே அப்படிப்பட்ட ஈடு தேங்கி விவரத்தை சொல்றார் அடுத்தது இப்ப இதிலிருந்து ஆரம்பிச்சு ஈடு ஆகிற எப்படி வந்தது என்று நாட்டு நாற்பத்தி எட்டு பெற்ற சிறியாழ்வான் அப்பிள்ளை தான் கொடுத்தார் தம்மகனார் தம் ஆலூர் பிள்ளை கவர்தாம் நல்ல மகனார் கவர்தா மேலோர்க்கின்றார் அவரே மிக்க என்பதாக சொல்லி இந்த ஈடு எங்கு இங்கிருந்து யாரிடத்துல வந்து சேர்ந்தது என்பதாக சொல்லி ஈட்டுடைய பிரச்சாரத்தை சொல்றார் மனவாளம் ஈட்டு பெருக்கர் ஈட்டு பிரவர்த்தகர் அப்படின்னா என்ன அர்த்தம் ஈடு காஞ்சிபுரத்துக்கு வந்து இந்த நானூறு பிள்ளைதான் அவர் அதை உள்ள பூட்டிப்பிடி வச்சிருந்தார்க்குலயா ஒரு நாள் தேவை பெருமாள் அவருக்கு ஆவேசிச்சு வெள்ளம் எல்லாருக்கும் அப்பவும் பண்ணலையா அப்புறம் நானூறு ஆச்சாரம் பிள்ளைக்கு கிடைத்து நானூராச்சாரின் பிள்ளை ரெண்டு ஓலையாக எழுதி ஒன்று திருநாடமரத்துக்கு அனுப்பினாரா திருநாராயணபுரத்திலிருந்த திருநாரணபுரத்து ஆய் முதலான முதலான சுவாமிகள் அந்த கூட்டில் அன்பாம் மற்றவர்கள் இங்கு அன்பாம் இந்த ஸ்ரீகோசம் திருவாய்மொழி பிள்ளைக்கு கிடைக்கப்பெற்று திருவாய்மொழி பிள்ளைகளுடைய அவர் கைப்பட எழுதின கிரந்தமானது மாமணிகள் திருக்கைகளிலே வந்து சேர்ந்தது ஆக மாமணிகள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த ஈட்ட பிரச்சாரம் பலனும் என்ன திருவாயுமொழி பிள்ளைய அதுதான் இந்த திருவாய் மொழி பிள்ளை இன்னொருளால் வந்த உபதேச மார்க்கம் அந்த உபதேச மார்க்கத்தை சிலமேற்கொண்டு ஒரு வருஷ காலம் நம்பருமாள் திருமுன்பாக காரட்சேபம் திருவாய்மொழி வியாக்கியானத்தை அருளி செய்து ஸ்ரீசேத மந்திர தனியனே பரிசாக பெற்றது முதலான சரித்திரங்கள் விசேஷமாக இந்த ஈட்டு கண்டத்திலே காட்டப்படுகின்றன இதற்கு நஞ்சியருடைய பெருமை நம்பளுடைய பெருமை நம்பிளைக்கு லோகாச்சாரியன் எப்படி ஏற்பட்டது என்கிறதான பெருமை சீவச்சன பூஷணத்துடைய பெருமை ஏழு பாசனங்களாக அருளி செய்கிறார் சீவச்சு பூஷணம் ரெண்டு நிமிஷத்தாடி முடிச்சுடுற சீவச்சன பூஷணத்துடைய பெருமை என்னன்னு கேட்டார் புருஷகார வைபவம் சார் விராட்டியனுடைய பெருமை அடுத்தது என்னன்னா சாதனசிய கௌரவம் நாட்டின் அதிகாரி அதை அனுஷ்டிக்க கூடிய அதிகாரிகள் செய்ய வேண்டிய ஒழுக்கம் என்ன அதற்கப்புறம் அசிய சத்குருபம் சேவனம் சத்குருவிடத்தில் எப்படி சேவனம் செய்ய வேண்டும் விஷயம் ஹரிதயா மகாதுக்கி நெருகேத்து ஆயிட்டு சுவாமி நெருகேத்துக்கு வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன் நெருகேத்துக்கு கிருப்பையின் பெருமை அதுக்கப்புறம் விடலாம் குரு உபாய நிலை முடிச்சிட்டேன் அபிமான உத்தாரகம் என்பது சரம பருவம் அந்த சரமபருவத்தை காட்டுவதற்குத்தான் இந்த பிரபந்தத்தை அழுதி செய்தார் என்ன விஷயத்தை சொல்லி எங்க சொல்றார் அப்படின்னா அதுக்கப்புறமா ஆச்சாரியனுடைய பெருமை எப்படி ஞானம் அனுட்டான நன்னாகவே உடையான குரு பின்வரும் விட்டு நடுச்சன்வரின் நாளும் தொடர் என்பதாக சொல்லி கடைசி பிரமதத்தை கொண்டு எங்க முடிக்கிறார் நான் இந்த உபதேச ரத்தினே பூர்வாச்சாரியர்கள் போதம் பனுட்டா எங்கள் கூறுவார் வார்த்தைகளை கொண்டு நீ தேள் தருமாஞ்சானத்தை இன்பமுற்று வாழும் தெரு தருமா தேசிகனை சேர்ந்து என்ன இந்த இருள் தருமாஞ்சாரத்திலே தெருளாக ஆச்சாரியன் எவர் இருக்கிறாரோ ஆச்சார சப்தத்துக்கு நிரூபகமானவர் யார் எம்பெருமானார் தான் எம்பெருமானார் ஒருத்தருக்குதான் ஆச்சாரியன் திருநாமம் அவர் ஒருத்தருக்குத்தான் உடையவர் உபய விபூதியின் உடையவர் எவரோ அவர்தான் அந்த விபூதியையும் உடையவர் இதையும் உடையவர் இரண்டையும் உடையவராக இருப்பதனாலே அவர் ஒருவர் ஆச்சாரியன் மற்றவாள் அவரை உத்தேசித்து சொல்ற விஷயங்கள் அதனால அவர் ஒருத்தருக்கு தான் ஜெகதாச்சாரியான திருநாள் அவருக்கு உண்டு ஆக அந்த ஆச்சாரியருடைய அனுகிரகத்துக்கு நம்ம இலக்காக வேணும் அதைதான் நிலத்தை சொல்றார் இந்த உபதேச ரத்தினை சித்தும் சிந்திப்பார் அடுத்த கேள்வி கேட்டுட்டார் அனத்தியன காலத்தான் உபதேசமானா இல்லன்ட்டார் மனாளுமணிகள் இந்த உபதேச ரத்தினை சிந்ததண்ணில் நாளும் சிந்திக்கணும் நித்தியம் உபதேசத்தனமான சிந்ததண்ணில் நாளும் சிந்திப்பார் அவளுக்கு என்ன கிடைக்கும் என்ன கொடுக்க போறார் என்ன கிடைக்கும் எந்த எதிராசரி இன்னொருளுக்கு என்றும் இலக்காகி சதிராக வாழ்வர் எம்பெருமானாருடைய திவ்ய கட்டாட்சத்துக்கு இலக்காக இருந்து சதிரான வாழ்வானது நமக்கு கிடைக்கும் என்பதாக ஆக எம்பெருமானாருடைய சம்பந்தத்தால் நமக்கு கிடைக்கும்னர் எம்பெருமானார் சம்பந்தம் மட்டும் போராதினர் யார் நான் எறும்பியப்பா மண்ணுயிர்கால் இங்கே மனவாட மாமுனிவன் பொன்னடியாம் செங்கமல போதுகளை உண்ணி சிலத்தாரே தீண்டில் அங்க ஒருத்த உக்காண்டிருக்கான் எங்க போனாலும் செக் வைக்கிறதுக்கு ஒருத்தருக்கான் அது அங்க அமானவன் ஒருத்தருக்கானா உள்ள போக கூடாது தடுத்துட்டே இருப்பானான் அவன் என்டா பண்ணுவானா இவாளுக்கு இது உண்டா அது தகுதி பார்த்த உள்ள விடுவானா அவைகள் எல்லாம் இல்லாமல் அமானவனும் நம்மை கராத்தாலே தீண்டல் கடன் கடன் வாங்கிட்டு என்னடா பண்ணோம்னா வட்டி கொடுத்துட்டே இருக்கணுமா அது இப்ப இந்த அமானவன் என்டா பண்ணோம்னா மனவாளி சம்பந்தங்களுக்கு ஏற்பட்டு போச்சு இனிமே நம்ம ஒண்ணு மண முடியாது இவன் திருவள்ளிபா சேர்த்து நமக்கே பேருந்து உன்னி சிரத்தாலே தீண்டில் அமானவனும் நம்மை கடத்தாலே தீண்டல் நமக்கு கடன் ஆக அவரும் நம்மை சேர்ப்பார் என்பதாக சொல்லி இந்த உபதேச ரத்னாலய பிரிமையை சொன்னார் சொன்ன விஷயங்கள் ரொம்ப கம்மி சொல்லாத விஷயங்கள் நிறைய அதனால எதாமதி யதா சக்தி எதா அவகாசம் அப்படியே இந்த கோஷ்டில விண்ணப்பிச்சேன் அடியான நாள் இருக்கு எத்தனையோ உபநியாசங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் மாமனிகளை விழிச்ச உபதேச ரத்தன சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை இந்த மனவாள மாமணிகளும் நமக்கு கொடுத்தார இந்த நாள் இருக்கிறதே இதுதான் நாள் இந்த நாளை போல இனி ஒரு நாள் அடியான ஒரு வாழ்வு இல்லை என்பதாகவே அப்படியே இந்த நவா சொல்வேன் அப்படிப்பட்டதான உயர்ந்ததான ஒரு விஷயத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை உத்தேசிச்சு கொடுத்த நம்முடைய வழக்கறிஞர் டி எஸ் ஆர் சுவாமிக்கு அவரை பத்தி நான் முதலே சொல்லிட்டேன் ஏன்னா கடைசியில் சொல்ல முடியாதுங்கிறதுக்காக தான் அதனால உந்தன்னோட உறவே நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுங்கிறார் போல சில உறவுகள் அந்த மாதிரி அந்த சுவாமி அதை சொல்லும்படியாக இந்த நம்பிள்ளை சொன்னதிலேயே பண்ணி கொடுத்து என்ன ஆடுப்படைய திருவடி கீழலே ஏதோ சொல்லும்படியாக இங்க ரொம்ப பெரிவா இடத்துல ரொம்ப கலட்சிபம் கேட்டவாடா இருப்பாள் எத்தனை குறைகள் இருந்தாலும் அத்தனை குறைகளையும் நிறையாக கொள்ளும்படியாக எல்லோரையும் பிரார்த்தித்தருடைய வார்த்தைய முடித்துகள்மேர்மா மாதமுனீந்திரா மகாத்மே சிரங்கவாசிநே பூராத் நித்திரீத்மம்